ஒவ்வொருவரும் முக்தி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த கைவேலிய மகாநாட்டை நடத்துகிறோம் கைவேந்திய மகாநாட்டில் தாண்டவராஜ சுவாமிகள் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்த்தியிருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் புத்தியடைந்து மோட்சமடைய வேண்டும் என்பதை இந்த கைவேலிய மகாநாட்டில் சரு கைவல்லிய மாநாட்டிற்கு வருகை தந்துவிட்ட அணிகளுக்கும் அடியார்களையாக அறைவதற்கும் என்னுடைய முதற் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடன் அருகில் அறிமுகம் இல்லாத காரணத்தால் உங்களுடைய பெயர்களை சொல்லி வாழ்த்துவதற்கு எனக்கு பேர்திரை அச்சத்தின் சிரமமாக உள்ளது இந்த கைவில்ிய ஞான நான்காவது ஆண்டு விழா உள்ளாட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கைவல்லிய நூலை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்கு இந்த குழுக்கள் அமைத்திருப்பதற்கு மிகப்பெரிய வெற்றி என்று நான் சொன்னேன் ஏனென்றால் நான் பதி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய கொடாத தீட்சை வாங்கும்போது இந்த நூல் என் கண்ணில் பட்டது அந்த நூலில் முக உரையில் எழுதியிருந்தது என்னவென்றால் இந்த நூலை படிப்பவர்கள் குறைந்து விட்டார்கள் தூத்துக்குடி சச்சிதானந்த சபையிலிருந்து அந்த புக்கை எழுதியிருக்காங்க சில தாய்மார்கள் கேட்டுக்கொண்டதென்றத ப செய்யலையும் வெந்தோம் சேர்த்து எழுதலாம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அந்த சபையோ பொறுமையாக உட்கார்ந்து அந்த நூலை வெளியிட்டோடு வைத்திருந்தார்கள் அந்த நூலை படிக்கும்போது எனக்கெல்லாம் முதல்ல புரியாது எனக்கும் இப்போ குருநாதத்தில் அந்த இருக்கும்போது நான் படிக்க புரிய மாட்டேன் அப்புறம் எங்கள் பிறந்த ஒரு விளக்குமுறையை அழகாக எழுதி அந்த நூலை இலகு தமிழில் கொடுத்தாங்க நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படிப்பட்ட நூலை படிப்பதற்கு ஆளில் காரணத்தை விடாமல் தொடர்ந்து நடத்தி இந்த கைவல்லிய நூலை உலகிற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தகுதி இந்த ஞானசு நண்பர்களுக்கு இருக்குங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா அந்த எனக்கு இருக்க நூலில் உகந்த நூல் எதுனா இந்த கைவில்லை நிபந்தியம் தான் நான் முதலு சொல்லு காரணம் என்னன்னா அவரே பாயருக்கு வடர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் இது ஒரு பாயர் பாடலுன்னு சொல்லி நம்ம முதலே பார்த்துட்டு பெற்றுவோம் அல்ல ஞானத்தின் மொத்த கருத்துக்களையும் உள்ளி திணித்து கொடுக்கப்பட்ட ஒரு நூலாகத்தான் அவர் இந்த பாடல் அமைப்பது ஏனென்றால் படர்ந்த வேதாந்தம் இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி எல்லாரும் வெளியே தேர்வு மாதிரி இருக்கும் அவர் ஒரு உருவம் இல்லாமல் இருந்த கடவுள் அந்த நூலை அவ்வளவு அனுபவத்தில் அவர் தாண்டவோட சமையல் எழுதியிருக்கார் படர்ந்த வேதாந்தம் வேதாந்த கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கலாம் அழிமைகள் எவ்வளவு தூரம் என்னாலும் பேசல எவ்வளோ தூரம் என்னாலும் தொடர்க்கலாம் பிரபஞ்சத்திலிருந்து வந்துகிட்டே தான் அந்த நேரத்தை கற்றுக்கிட்ட போதும் அதான் படர்ந்த வேதாந்தம் என்னும் பார் கடல் கொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குரவர்களை குறவர்கள் தான் பழைய ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் நூல்களாக வடித்து வைத்திருக்கார்கள் இந்த நூல்களை படித்தால் ஞானம் அடைய முடியுமா என்பது ஒரு சின்ன கேள்வி தான் ஆனால் அவர்கள் நம் பிற்காலத்துக்கு வருபவர்கள் இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக என் நூலை வடித்து வைத்தார்கள் அது அவங்க அனுபவம் மறைகள் இருக்குன்னா மறைகள் இருக்கு மறைகள் முந்தியதா புந்தியதா நம்ம யோசனை சொன்னோம்னா மறைகள் திந்தியிருந்தான் அனுபவித்து எழுதுதான் மறைகள் அப்போ மறை அனுபவம் தான் முந்தியும் அந்த அனுபவம் தான் தாண்டவரசாக இந்த நூலாக படிக்க வழி வச்சு கொடுத்தேன் பார்க்கடன் முன்னூறு குடங்கள் இணைத்து வைத்தார் என்றால் எல்லா ஞானிகளையும் எடுத்து வச்சுட்டாங்க அதை படித்துக்கிட்டே இருந்தால் உச்சி அடைய முடியுமா ஞானத்தை அடைய முடியுமா அடுத்த நிலையில் போக முடியுமாங்கிறது ஒரு பெரிய கைது அப்போ இது என்ன பண்ணணும்னா ஒரு குறு தேவை ஒரு குருவான மட்டும்தான் சீடனுக்கு தீட்சை கொடுத்து அவன் இந்த ஞான வழியை காட்ட இப்போ கடவுளை எல்லாரும் வெளியில் தான் சேர்றாங்க இந்த பாடலை பேசுகிற பொழுது உலக அனுபவத்தில் கொஞ்சம் கொண்டு வந்து இலகுவா சொல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும்போது என்னுடைய சரி இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் சீவராசிகள் இருக்கிறதாக சொல்றாங்க மரம் உயிர் தொழில் மாடு ஆடு இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இதில் மனித இனம் மட்டும் ஏற்பட்டது ஆறுதல் வடக்கு இந்த சிறு சிறு பிறவிகளில் இருந்து பிறந்து பிறந்து வளர்ந்தன கடவுளை அடைவதற்கு திரவா நிலையை அடைவதற்குத்தான் அவன் அடுத்த நிலையை அடைந்தான் ஆனால் மனிதன் மாறி கடன் மாறி கிட்டத்தட்ட துறாய் சென்றது என்று ஆனால் எல்லா மனிதர்களும் எதை தேடுறாங்க கடவுளை தேடுகிறார்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள் எல்லாம் தான் தேடுறாங்க சிந்தவனும் கடவுள் கிடைக்கிறா இந்த கடவுள் அருள் புரிஞ்சிருக்கா அவங்களுக்கு விசாரணை வெளியே தேடும் போதே என்ன வெளியே தேடாத தேடி தேடி அலையிறாங்க எனக்கு நிம்மதி கொடு அத நோயத்தை வாங்கில்லாம கொடு என் பிள்ளை எப்படி இருக்கும் அப்படி கொடுக்கிறார்கள் கடவுள்கு சில இலங்கான வழிகள் அவருக்கு மனமான விஷயத்தில் கொஞ்சம் கிடைக்குது நிறைவேற்றி கொஞ்சம் நேரம் கிடைக்கும் அப்புறம் அது நிலையாக இருக்கிறது இல்லை அப்போ தான் ஒரு மாதிரி ஒரு ஞானி கிடைச்சா இல்லைப்பா கடவுள் வெளியே இல்லை ஓகேட்டு தான் அந்த மனம் ஏற்றுக்காது ஏன்னா பல தொடர்ந்து வந்த இந்த கடவுள் ஓகே தான் இருந்தால் ஏற்றுக்காது பல அனுபவங்களை திரைத்து முடித்த பிறகு ஆமா வெளிய தேர்ந்து கடவுள் கிடைக்கல சொல்றதுல ஒரு உண்மை இருக்குங்கிற மனித கடவுள் எந்த நிலையில இருக்காது அப்பர் சபிகாச்சும் மைப்படிந்த கண்ணாளின் கட்சி மயானத்தான் வார் சடையல் மாசுந்திலம் ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊர் அல்ல கண்களால் காண்டதல்ல இப்படியே இவ்வொருவன் இப்பதான் இறைவன் என்று காட்டுனார்கள் இறைவனுக்கு எந்த உருவம் இல்லை இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் வாழ்ந்துட்டு பல பேருக்கு தீவிரவாதி இருக்கான் இவங்களை கடவுள் இயக்குறாரா அவங்களை இயக்கிறார் சமமாக இயக்கிறார் எல்லா உயிர்களிலும் இந்த பிரபஞ்சத்திலேயும் நிறைந்திருக்கிற பொருள் கடவுள் ஆனால் நல்லவனா இருக்கிறது கெட்டவனா இருக்கதும் வாங்கினதா இருக்கும் கடவுள் ஏற்க பொதுவாக என்ன ஏற்பார் அந்த அமைப்பு கடவுள் அவர் அந்த கடவுள் இந்த கடவுளை அடைகிறதுக்கு வழிகளை தான் சொல்கிறாங்க நான் சங்கத்தனத்தில் பேசுகிறது என்ன நினச்சிங்க தவறான கருத்துக்கள்லாம் எடுத்துக்கூடாது அது இந்த பிறவியில் நாம் இந்த நிலையை அடைகிறோம் அடுத்த பிறவியில் ஞானத்தை போயிட்டோம் இனி புதவா முடிவான ஜென்மத்தில் மெஞ்ஞான நிலை சொன்னால் நீங்கள் இனிமே நம்ம நிலைக்கு மெஞ்ஜானத்து கிடைக்கும் அதை பட்டினத்திற்கு மேல ஆலோசிக்கிறார் நீச்சை பிணு நீச்சல் குறைந்தென்ன நீராடப் போயென்ன நீ மனமே வாட்சி பிறக்க வகையறிந்தாய்கள் ஏற்றி கிடக்கும் ஏழு கோடி மந்திரம் என்ன கேட்டால் ஆற்றல் கிடந்தும் துறை அறையாமல் அலைகிறாய் என்று சொல்றேன் நீ காவி வீட்டை கொடுத்துட்டு பட்டியல காசி ராமேஸ்வரம் கொடுத்தினாலும் உனக்கு ஞானம் கிடைக்காது நூல்களை படிச்சுக்கிட்டு வீட்டில் உட்கார்ந்தால் தெரிஞ்சாலும் கிடைக்காது அதுக்கு ஒரு வழி இருக்கு அதை ஒரு ஞானிபுத்த கற்று மாற்றி பிறக்கணும் இந்த பிறவியை மாற்றி பிறக்குறதுக்கு ஒரு வழி இருக்கீங்க அதை தெரிஞ்சுக்க அப்படின்னு பட்டியல்தான் சொல்லுங்க நிறைய அத்திதர்கள் கருத்துக்கள் உள்ள நூல்கள் எல்லாமே அதை தான் சொல்லணும் எவளையும் அழகா சொல்லுங்க இந்த வாரம் அந்த பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணத்தை வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வறுமையை அன்றி அன்னதானங்கள் ஜபங்கள் யாகங்கள் எவை செய்யணும் தன்னை தான் அறிந்தால் இவைகளால் நன்றி அப்போ நான் என்ன அறியணும் அப்படிதான் கடவுள் அடைமுறை அது பல அனுபவங்களை திரட்டின பிறகு அது உண்மை மன ஈடுபட்டு பருவது தான் அது தஞ்சமாக வரும் அதுக்கு ஒரு ஞானி கிட்ட தீட்சாக இருக்கும் ஞானிதான் இருக்காங்க ஞானி பெரிய பெரிய மலை ஞானி எல்லா ஞானிதான் தான் அவங்ககிட்ட போனால் கிடைக்குமா நல்ல ஞானம் கிடைக்குமா மனம் அங்கே போகும் ஃபர்ஸ்ட் தெளிவடைந்த மன்தானம் போனோம்னு மிக அழகாக கட்டரத் துறந்தே உயிர் பெறும் சார்பை கருதிலும் ஆவித்தும் வாசனை அனைத்தும் ஒட்டரம் எடுத்து ஞான நூல் அனைத்தும் ஒரு திடீர் என்ப என் உதவும் எட்டு கற்கரிய சற்குரு அருளால் இயம்பும் ஓர் மொழியினைப் பற்று நிச்சய சாதித்து சகல கேவலங்களில் நீங்கள் பரப்பு இறப்புவாரையென்று சொல்லி ஆமாம் உலகத்தில் வாழ வைக்காம கடலுக்கு பயின்று நிறைய பிரச்சனைகள் பயின்று ஓடி எதிரியாவது காசி ராமே சொல்றது உட்கார்ந்து முக்தி கிடைக்குமா கிடைக்காது எட்டுதற்கு சர்க்குருவே எட்டம் பண்ணாங்க அப்ப இவங்கெல்லாம் இருக்க யாருன்னா அடுத்த பட்டில் சர்க்குருவே எட்டம் பண்ணாங்க விவேகானந்தர் சொல்றாங்க யாரும் ஒரு நல்ல குருவை பார்த்தா உடனே அந்த இடத்துல கால் வந்து தீட்சை வாங்கினாங்க அப்ப அந்த எட்டுதற்குரிய சர்க்குரு அருளா இயம்பு ஒவ்வொரு மொழிக்கும் அதுதான் அந்த தீட்சை அந்த தீட்சியை சாதித்து சகல கேவலங்கள் கேவலங்கிறது பஞ்சபோது அவசியம் இல்லை நீங்கள்னா பிற பேரும் இந்த இறைவனை நாம் அப்பா கண்டுபிடிச்சிருக்கலாம் நமக்குள்ளே நான் பார்த்த இறைவனை அடுத்த மாதிரி சொல்ல முடியாது இப்படித்தான் சொல்ல முடியாது எனக்கு இறைவன் இந்த நிலையில் இருக்காரு நான் போகணும் அவனுக்கு அப்போ இங்கே இருக்கிற நேரம் இங்கே பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்களா உலக முறா இருக்காங்களா அவங்களா யாரும் அதுக்கும் அவங்க விசாரித்து தான் ஆகும் வெர்த்தகமாய் பல கலை பயின்றடும் வேகம் நட்புயங்கள் அறிந்தும் தத்துவம் முழுவதும் கசடர உணர்ந்தும் தன் நிலை அறிந்ததற்குதான் சுத்த மென் ஞான தேசிகள் மகிழ்ந்து சொல்லாமல் சொல்லும் ஒரு மொழியா முத்திரை மோன நிலை நாளுமே முத்திரை நிலையை கிடையாது பாருங்கள் அவர் அங்கே இஷ்டாதி போது ரொம்ப அழகாக சொல்லு அவங்களுக்கு பணம் தேவை எதை வேணாலும் பண்ணுவாங்க வெளிநாட்டிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வருவாங்க கொஞ்சம் தீட்சியை மாதிரி கொடுப்பாங்க சில விஷயங்களை பண்ணி அவங்களுக்கு ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி சில விஷயங்களை வைப்பாங்க அவங்க ஒரு ஒரு நாள் அந்த மடத்தில் உட்காந்து பிரம்மாண்டமாக இருக்கும் தீட்சையும் அவங்களுக்கு சில பாடங்களை பிடிச்ச வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்க மனநிலையிலேருந்து விடுபடும் போது அந்த மனம் அழகாயிருக்கும் அழகாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஆனந்தம் இருக்கும்போது இந்த ஆன்மாவிலிருந்து ஆனந்தெல்லாம் ஈடுபடுக்க முடியாத ஆனந்தம் ஞானிகள் அந்த இலையிலே இருப்பாங்க இந்த ஆனந்தத்துக்கு இதுதான் ஆனந்தம்னு அவங்க வராங்க ஒரு இங்கிலாந்து ஒரு பவுண்ட் அஞ்சு கொடுத்துருந்தால் எண்பத்தஞ்சு ரூபா ஒரு லட்சம் பவுண்டு கொடுத்தா எண்பத்தஞ்சு லட்சரூபா ஆயிடுச்சு அதை மாற்றிக்கலாம் அதுக்கு ஒரு அரசியல்வாதத்தை மாற்றி நம்ம வளர்ந்துட்டோம் எத்தகமாக வளர்களை பயின்றோம் அவங்களால தான் செய்யணும் மேவும் நைட்டை எனக்கு என்ன கொடுத்தா இவன் தருவான் அது அவங்களுக்கு தெரியும் தத்துவம் முழுதும் கசடர் உணவு சொன்னால் அவங்களுக்கு என்ன தெரியும் பிரபஞ்சத்தை இந்து உருவாக்கி என்ன மாதிரி இந்த காற்று என்ன இவங்க பஞ்ச ஊதியத்தை என்ன கேட்டால் பதில் சொல்வாங்க ாலுதான் ஒருசிகன் நல்ல குரு ஒரு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தோட பணத்தை கொடுத்தோட மாறிட மாட்ட அப்போ ஒரு தேவைப்படுது ஒரு குரு அந்த மாதிரி குருவை நாம் அடைஞ்சிருந்தால் நல்ல ஞானத்தை அடைஞ்சு உயர்நிலையில் வரலாங்கிறது இன்னும் வேறு எதுவும் பேசுறேன்னா ஒரு பேசுவா அப்போ அந்த தாண்டவர சாமிகள் அதைத்தான் சொல்ல வர்றாங்க ஒரு குருவுக்கிட்ட தீட்சை வாங்கி பயிற்சி பெற்று ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருந்தால் இந்த புத்தி அடையலாங்கிறது ஒரு கூடருக்கும் குருவுக்கும் சீழனுக்கும் உள்ள ஒரு பெரிய விசாரணை அது அந்த நூல் அதைத்தான் சொல்லுது அவர் ரெண்டு விஷயம் அவர் சொல்லுவார் பயிற்சி மூலமாகவே மறைபுறதாக சொல்லுவாங்க காலத்தின் மரங்கள் காட்டி தனித்துறை காட்டுவார்கள் போல் காலத்தின் உளுக்கள் காட்டி அருந்தது காட்டுவார்கொள் மூலத்தை முன்பு காட்டி சூக்கும் சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட மறைவராக சொல்வாங்க திகழ்ச்சியை கொடுத்து அவருக்கு உலகங்களை காட்டி அதுக்கப்புறம் இந்த உயிர் எப்படி உய்வடைகிறது இதை விட சொல்லிக் கொடுக்குறது சொல்லுவோம் அதுக்கு சில பயிற்சி முறைகள் நிறைய அதில் அதிலே வரும் அசத்தில் எம்மட்டும் உண்டு அம்மட்டும் பாரா மகிமாயினால் நெசத்தில் இப்படி இப்படி நிரந்தர வழக்கத்தால் உன் மனம் என்று மனம் சிம்மாத்தை வடிவாயினும் இருந்தால் வசந்த தேகத்தில் இருக்கணும் ஆனந்த கடல் வருவாயும் இந்த ஆனந்தந்தான் நிலையான ஒரு பொருள் இதைத்தான் நாம் அடையினு சொல்லி வாய்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடை நடத்தி மூன்று நாட்களாக நடத்தி கொண்டிருக்கும் அவருடைய கற்றிலம் என்றறிந்து சுவரடை வெளிவோ யானூப சுகாவே அவர்களுடைய பருமபாதம் கந்தினம் படுகின்றேனே அன்பான பெரியோர்களே மேடையிலே மற்றும் இந்த அரங்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களை சாதுக்கள் பெருமக்களை சாந்தோர் பெருமக்களை இந்த வெங்கத்திற்கு பார்வதி பரமேஸ்வரனாக நமக்கு முன்னாடி இருந்து அந்த காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கதிர்மையல் காளிஞ்சராய மற்றும் மாணிக்கத்தாய் தம்பதியினருக்கும் நம்முடைய பணிவான இந்த காலை பொழுது தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாரையும் பார்க்குறப்ப முதல்ல ஒரு சந்தோஷம்தான் வருது இவ்வளோ இவ்வளோ வேலையும் எதுக்கு செய்கிறோம்னா எல்லோரையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்கணும் அவ்வளோதான் இங்கே இப்போ சட்டு முன்னாடி நம்முடைய பேரளத்திலிருந்து வேதாத்திரி மகரிஷி ஆசிரமத்தில் இருந்து வந்திருக்குரிய டாக்டர் கழக ராமானுஜன் ஐயா அவர்கள் நம்முடைய இழந்து இருக்கிறார்கள் அவர்களோடு படநாட்டிலேருந்து வந்துடக்கூடிய திரு சுவாமி தவிர்த்து சந்திரசேகர் சுவாமி அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த இனிமையான நல்ல வேலையிலே அவங்களோடும் கொஞ்சம் நேரம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப கட்டாயப்படுத்தினார்கள் அப்போ நேரத்தில் இருந்து அந்த ப்ரெஷர் அதிகமாகி ரொம்ப கட்டாயமாக மைக்கப்படுங்க தள்ளி விட்டாங்க ஏன்னா நான் நேற்று ஒவ்வொரு நாள் நிகழ்வும் முடிந்தவுடனே எங்களுடைய அறையிலே வேலையைப் போல் அமரும் பொழுது நம்முடைய நண்பரெல்லாம் சுற்றுச்சூழல் உட்கார்ந்து கொண்டு நிறைய கருத்துக்களை வேதாந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம் இப்போ இங்கே இருக்கிற கலைப்பு அங்கே போனவொன்னா கலைப்பு தீர்ந்துடும் இந்த வேளாந்த பாடங்களில் பேசுகிறப்ப அந்த கலைப்பு தீர்ந்து போயிடும் அப்புறம் அப்படி தீர்ந்து போகிற சமயங்களில் எப்படி பேசணும் எவ்வளோ நேரத்திற்குள்ளே பேசணும் யார் யாரெல்லாம் பேசணும் எப்படிப்பட்டவர்களெல்லாம் பேசணும் இப்படிலாம் பல கருத்துக்களை எங்களுக்குள்ள பரிமாறிக்கிறோம் அப்படி பரிமாறுறப்ப நீங்கள் ஏன் பேசலை நீங்கள் ஏன் பேசலைன்னு இந்த கேள்வி வந்துச்சு ஒருவேளை அந்த குறையை இப்போ தீர்த் தீர்த்துக்கிறார்கள் அங்கே நினைச்சுக்கிறார்கள் இந்த வேதாந்த பாடங்கள் பொதுவாக வகுப்புகளாக நடக்கிறதும் வழக்கம் நம்முடைய தத்துவான சபையில் ஒரு மணி நேரம் இரண்டு மணி தொடர்ந்து வகுப்பாக நடந்துகிட்டே இருக்கும் ஒரு ஆச்சாரியன் பாடம் சொல்வார் மற்றவர்களெல்லாம் அதை கவனமாக கேட்பார்கள் இப்போ அதுபோல் தமிழ்நாடு முழுக்க எண்பது சபைகளில் இருந்து ஆச்சாரிய சீடர்கள் படித்தவர்கள் இங்கே கொழுமியிருக்கிறோம் இல்லையா வருடந்தோறும் நாம் படித்த நாம் மனனம் செய்த சிரவணம் செய்து மனனம் செய்கின்ற நம்முடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருப்பதனால இங்கே பாடம் சொல்கிறது பாடம் கேட்கறது அப்படின்ற பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ இதே அரங்கத்தை நீ அடுத்த மாநாடுகளில் எப்படி அமைக்கலாம் என்று நமக்கு ஒரு சிந்தனை என்ன சிந்தனைன்னு சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு தலை சிறந்த ஆச்சாரியனை பாடம் சொல்ல வைப்பது அதை வந்து எல்லோரும் மேலையில் வேறு யாரும் ஒர்க்கக்கூடாது அவர் பாடம் கொண்டவர் மாத்திரம் இருந்து மற்றவர்களால் ஒரு மணி நேரம் அமர்ந்து கேட்பது ஓ அப்புறம் அப்புறம் அடுத்த செஷன் வ வைக்கிறதுலையா அந்த செஷனில் குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கணும் அந்த குரூப் டிஸ்கஷன் வந்து இவ்வளோ பெருசாக வைக்க முடியாது தனித்தனி குழுக்களாக பிரித்து ஒரு ஒரு பத்து பேர் பத்து பேர் அப்படின்ற குழுக்களாக புரிந்து பல இடங்களில் இதை பற்றி ஆத்ம விசாரண்களை அவர்களுக்கு சில கேள்வி பதில்களை சில தலைப்புகளை முதலிய நாம் கொடுத்துட்டோம்னா அந்த நூலையோ அந்த தலைப்பையோ ஒட்டி அவர்கள் என்ன பண்ணிக்கலாம் கருத்துக்களை பகிர்ந்து விட்டு அதை பதிவு செய்து நாம் கொடுத்துடலாம் அதுக்கு அடுத்த செஷன் மீண்டும் ஒரு ஆன்மீக ஆச்சாரியர் ஒரு சொற்பொழிவாளர் தலை சிறந்த ஒருத்தரை நாம் என்ன பண்ணலாம் அதற்கு பேச வைக்கலாம் இப்படி அப்புறம் ஒரு செஷன் வந்து இந்த புதிதாக பேச வர்றாங்க பிள்ளைங்களா அவர்களையும் என்ன பண்ணலாம் ஒரு செஷனுக்கு அவ் அதை நாம் அவங்க பேசுகிறத பார்த்து ரசிக்கணும் நாமெல்லாம் துறைகளை கண்டுபிடிக்கணும் அவர்களுக்கு சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு எது ஒரு செஷன் அது தனியாக வச்சுக்கலாம் ஆக ஒரு நல்ல பேச்சாளருடைய பேச்சை கேட்டு சிரவணம் செய்து படம் அடைந்ததும் அங்கே நடக்கும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக நாம் படித்து கொண்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்குரிய குரூப் டிஸ்கஷன் அதுவும் நடக்கும் புதிதாக பேசுவதற்கு வாய்ப்பை எதிர்போக்கியிருக்கக்கூடியவர்கள் படிச்சிருப்பாங்க சொல்ல வராது இப்போ கூட யாரோ ஒரு சாமி சொன்னார் நான் நிறைய விஷயம் படிச்சுருக்கிறேன் நான் எனக்கு தோல்வியாக சொல்ல வராது அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டால் அவங்களுக்கு நிறைவேறும் இப்படி அடுத்த அமர்வுகளை அதாவது வரக்கூடிய காலங்களிலே மாநாடுகளிலே அப்படி அமர்வுகளை வைத்துக் கொள்ளலாம் இல்லையா வைத்துக்கொள்ளலாம் இல்லையா அப்போ வேறு யாராவது உள்ளூர் முக்கிய பிரமுகர்கள் நன்கொடையாளர்கள் அவர்கள் வந்து அதிகமாக படித்திருக்க மாட்டாங்க ஆன்மீகத்தில் ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் ஆனால் அவங்க படித்திருக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை அதனால் அவங்களுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கும் வராது அப்படிப்பட்டவர்களை நாம் கௌரவித்து அனுப்பலாம் அதுவும் செய்யலாம் அதுபோல் நாம் பின்பற்றி கொள்ளலாம் இந்த மேடையில் நமக்கு நாம் ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்ளலாம் பேசலாம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் எனக்கு ஒரே ஒரு பாட்டும் ஒரே ஒரு மனதும் தான் வந்துட்டு இருக்கு அதாவது பஞ்ச கோஷமும் கடந்து அப்பால் பார்க்கின்ற பொழுது பாடே பிஞ்சியது அதுவல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன் பஞ்சமின் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார் இதான் அதாவது ஒரு ஒரு ஆத்ம சாதகன் தன்னுடைய புலன்களை அடைச்சி தன்னுடைய ஆசைகளை நிறுத்தி கர்மயோகங்களை முறையாக செய்து பக்தியோக பயிற்சிகளை முறையாக செய்து வேதாந்த ஞான குருவை சென்று அடைந்து அவரிடத்தில் நல்ல உபதேசங்களை பெற்று மனதிலே அதை மீண்டும் மீண்டும் பதிய வைத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருடைய அறிவு தெளிவாகிறது இது இன்னது அப்படின்ற தெளிவரை அடைகிறார் அதற்கப்புறம் அந்த தெளிவை அடைந்த பொழுது நிறையா சந்தேகங்கள்லாம் வராது எப்போ சந்தேகங்கள் எல்லாம் நீங்கிச்சோ தெளிவடைக்கிறார் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அந்த தெளிதல் அப்படின்ற இடம் வருது இல்லைங்களா அந்த தெளிதல் என்ற இடத்துல ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது இந்த கைவளியினவனில் கற்றுக் கொளக்கப்படக்கூட ஒரே ஒரு சந்தேகம் குருவே நீங்கள் சொல்வதை போல நான் ஒவ்வொரு படிப்படியாக பயிற்சி செய்து ஒவ்வொரு கோஷங்கள் பஞ்ச கோஷங்களாகி அன்னமய கோஷத்தை இது நான் அல்ல என்று நிராகரித்து பிராணமய கோஷத்தை இது நான் அல்ல என்று தள்ளி மனோமய கோஷத்தை இது நான் அல்ல என்று விட்டுவிட்டு விஞ்ஞானமய கோஷத்தை இது நான் அல்ல என்று புரிந்து கொண்டு ஆனந்தமய கோஷம் அதுவும் நான் அல்ல என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் பஞ்ச கோஷமும் கடந்து அப்படிங்க ஆனந்தமய கோஷத்தை கடந்ததாக சொல்லுகிறார் ஆனால் கடந்ததாக சொல்றதுனாலேயே அங்கு வந்து அந்த ஆனந்தமய கோஷம் கிடைக்கப்படவில்லை என்பது உறுதியாகிறது கடந்து அப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே பாழ்ன சூனியம் ஒன்றுமற்ற நிலை ஒன்றுமே இல்லை என்ற சூன்யம்தான் இந்த ஆன்மீக ஆன்மீக தேடுதலின் முடிவா நான் உங்களை வந்து அடைந்து இந்த ஆன்மீக பாடங்களை பயிற்சிகளை பெற்ற பின்பு அதனுடைய முடிவு ரிசல்ட் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் அஞ்சன இருடையோ நான் அகமென அனுபவிப்பேன் அங்கே வந்து வெறும் இருள் ஒன்றும் இல்லை சூன்யம் அதுதானா அதுதானா நான் தேடும் பொருள் அப்படின்னு கேட்குறேன் அதற்கு குருநாதர் கொஞ்சம் விளக்கம் நிறைய எடுத்துக்கிறார் இல்லை தம்பி அந்த சூன்யத்தையும் காண்பான் நீ ஏ அந்த சூன்யத்தையும் அறிபவன் நீயே அந்த ஜடம் நீ அறிவாகியவன் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய இடம்தான் நாம் அன்றாடம் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது தூட சுக்கும அஞ்ஞானம் தோன்றும் மூன்றவத்தைதாமும் காலம் ஓர் மூன்றும் ஜென்மக் கடல் எழும் கல்லோரங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்றேனால் ஆளவர் கடவுளானை அமைக்கலாம் சாட்சி நீயே பிறவிகளெல்லாம் வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றன மூன்று அவஸ்தைகள் நாள்தோறும் வந்து போய்கொண்டிருக்கின்றன மூன்று அபிமானிகள் நாள்தோறும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மூன்று சரீரங்கள் நாள்தோறும் மாறிக்கொண்டிருக்கிறது இடைவிடாமல் மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இவை அனைத்திலும் மாறாததாக இருக்கக்கூடிய நீ ஏ சாட்சி ஏ அப்படின்னு சொல்லி தெளிய வைக்கிறார் சமாதி அவஸ்தையில் இந்த இந்த ஞான முதிர்விலே சமாதி அவஸ்தை அந்த சமாதி அவஸ்தைக்கும் சாட்சியாக இருப்பவனே நீ அதை நாம் சமாதி நோன்னை சமணம் போட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பதையும் சேர்த்துக்கணும் நாம் அன்றாட சகஜ சமாதி சகஜ ஸ்திதி அப்படின்றால் நம்முடைய எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலேயே உள்ளே நான் அதுவாக இருக்கிறேன் நான் குறையில்லாதவனாக இருக்கிறேன் நான் மரணமில்லாதவனாக இருக்கிறேன் நான் அச்சமில்லாதவனாக இருக்கிறேன் நான் அறிவாகவே இருக்கிறேன் நான் நிறைந்த ஆனந்தமாக இருக்கிறேன் நான் எங்கும் நிறைந்தவனாக இருக்கிறேன் நான் இந்த நாமரூபம் இல்லை நான் இந்த புகழ்ச்சி நிகழ்ச்சி என்பங்கள் கடந்தவன் நான் விருப்பு வெறுப்புகளை கடந்தவன் அப்படின்றது உள்ள ஒன்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்ற வேலைகள் எல்லாம் நம்முடைய பார்த்த கர்மத்தின் பிரகாரம் என்ன வேலைகள் வருகின்றதோ என்ன கடமைகள் வருகின்றதோ அதை அவ்வாறே செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ பயிற்சி உள்ளே செயல்பாடுகள் வெளியே அந்த செயல்பாடுகள் இப்படி பயிற்சி உள்ளே மிக நுணுக்கமாக மிக நுட்பமாக அறிவுபூர்வமாக நம்ம செய்த ஆத்ம விசாரத்தின் பலனாக உள்ளே இந்த ஆத்ம விசாரம் நடந்து கொண்டே இருக்குமானால் வெளியே நாம் செய்யக்கூடிய கடமைகளில ஒரு பெர்செக்ஷன் வரும் அப்படின்னே சொல்றாங்க தீரராய் பிரம்மவித்தாய் தெளிந்தவர் தெளியும் உண்ணம் பாரநாய் இருந்த வருண ஆச்சிரமன் சொன்ன பாரகாரியம் ஆனாலும் பலற்கு நேரலா செய்வர் தீர்ந்த நிலை விடா ஜீவன் முக்தர் தன்னை உணர்ந்த பிரம்மவிட்டு ஞானிகள் அந்த வைப்பொருள் ஸ்திதியிலேயே இருந்து கொண்டு எப்படிப்பட்ட சுமையான காரியங்களாக இருந்தாலும் தங்கள் பிராரப்த கர்மத்தினால் தங்களுக்கு கிடைத்த எந்த வருணமோ எந்த ஆச்சிரமோ அந்த கடமைகளை முறையாக செய்வார்கள் நேராக செய்வார்கள் சுவாமி சிம்மயானந்த நம்முடைய குருநாதர் சொல்றப்ப அதை எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் நேராக செய்வன் அதாவது ஒரு செயலில் ஒழுங்கை பெற்றவன் தான் செய்யக்கூடிய செயலை திறம்படச் செய்பவன் தான் செய்யக்கூடிய செயலை நேர்த்தியாக செய்பவன் யார் செய்ய முடியும்னால் அது தன்னை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் முடியும் அப்புறம் நாம் பெர்ஃபெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் ஞானத்தை அடைவோமா ஞானத்தை அடைந்தால் பர்ஃபெக்டாக செய்வோமா வைஸ் வெத்தாக வச்சுக்கலாம் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நேர்த்தியாக செய்ய வேண்டுமென்ற முயற்சியோடு செய்து கொண்டே ஞானமும் விளங்கும் ஞானம் விளங்கிய ஞானம் அடைந்த செய்யக்கூடிய செயல்கள் நேர்த்தியாகவும் செய்யப்படும் ஆகவே இந்த நாம் செய்யக்கூடிய கடமைகளிலிருந்து விலகி இருப்பது சுத்தமாக இதிலிருந்து விளகி விளையோம் அப்படி நாமளாக முடிவு செய்து கர்மயோகத்தை அங்கோடு அப்படி உற்ற வேண்டாம் ஞானம் உள்ளே கர்மயோகம் வெளியே அப்போ ஞானம் முதிர்ச்சி அடைய முதிர்ச்சி அடைய இந்த கர்மமானது தானாக விடுபட்டு விடும் உருவாருக்க இவ வந்தனா முக்கியோ மோஷி அமான் தான் ஆக இந்த அளவிலே நம்முடைய ஆத்ம சாதனையை நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் செய்து வரும் ஆத்ம சாதனையை நிறைவே செய்தே ஆக வேண்டும் இந்த நிறைவு இன்னொருத்தினால் நடக்கப்போவது கிடையாது இந்த நிறைவு நாம் நமக்கே கொடுக்க வேண்டியது என்பதை நாம் மனதிலே கொண்டு இந்த போட்ட படங்களில் மாற்றி இருக்கக்கூடிய இப்போது எல்லாருக்கும் சீர்த்து கொடுக்குறாங்க எவ்வளவு சீர்த்து கொடுக்குறான்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மகான்களையெல்லாம் இங்கே மாட்டியிருக்கிறதுக்கு காரணம் நாம் இந்த ஞான இந்த புண்ணிய பூமியில் கொஞ்சம் கொஞ்சம் ஞானிகள் கிடையாது இப்படி வருஷப்படுத்துறதுனால மாத்திரம் நாம் இதெல்லாம் முழுமையாக சொல்லி முடியாது ஏதோ நம்மளுடைய மன ஆற்றாமையினாலே நமக்கு கேட்டு கண்டு வந்த நாம் உணர்ந்தவர்களை நமக்கு தெரிஞ்சவங்கள மட்டும்தான் மாட்டியிருக்கிறோம் எத்தனையோ எந்தரோ மகான் பாவரும் அந்தரிக்கி நம்ம வந்தடணும் அப்படின்றாங்க தெழுங்கில் சொல்லப்ப அதுபோல் இங்கே பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் சிந்தரு மரபுகள் சைவ வேதாந்த மரபுகள் வீர சைவ மரபுகள் வள்ளலா மரபுகள் எத்தனை எத்தனை அப்புறம் சா சாய்பாபா வழி நாராயண குருங்களுடைய எத்தனை மரபுகள் எல்லோரும் நாங்களே இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் கொஞ்சம் புதற்கமாகவும் சிந்தித்தேன் இன்னும் இயேசுநாதர் படம் அல்லாவருடைய ஏதாவது அவங்க அடையாளம் வச்சுருந்தான்னு கூட போட்டு விடலாம நினச்சேன் நாம் அதை போட்டு விட்டுட்டு பல பேருக்கு பதில் சொன்ன அந்த ஒரு இக்கட்டை குறைத்து கொண்டேன் ஆனால் எல்லாம் சேரும் எல்லாம் அதற்குள்ளே அடங்கும் ஆக அந்த தன்னை இந்த இந்த மகான்கள் காட்டிய வழியை மறந்துவிடக்கூடாது இந்த மகான்களுடைய ஃபோட்டோ கொழுவில் நம்முடைய ஃபோட்டோ வரும் என்று நினைக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அந்த ஃபோட்டோ குழுவில் நம்மளுடைய ஃபோட்டோ வரும்னு நினச்சோம்னா நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாயிரு அந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டிக்கணும் இந்த ஃபோட்டோவில் வருங்கிறதுக்காண்டி இந்த ஆன்ம பயிற்சி செய்யலை நான் என்னுடைய ஜீவத்தன்மையை நிறைவு செய்வதற்காகவே இந்த மனித பிறகு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னுடைய தலையாய கடமை அப்புறம் முருகு ஏழுமலை அவர்கள் இங்க வந்து கற்பனை வந்தவாறு காட்டினோ காண்பை எல்லாம் சொற்பணம் போடும் என்றே துணிந்தவன் ஞானியாவான் செற்புதை மலைக்காலம் போல் தெளிந்த ஆகாசம் போடும் அற்புத உத்தி சேரும் அ அவவாத கேளாய் அப்படின்னார் இந்த வேதாந்த பாடத்தில் இரண்டு விதமான யுத்தி கைவரிய நவனியத்தில் சுவாமிகள் சொல்கிறாங்க தாண்டவராய் சுவாமிகள் ஒன்று அத்தியாரோபம் மற்றொன்று அபவாதம் அவை ஓரோர் வத்துவினில் வேறொரு வத்துவினை ஓறுதல் அப்படின்னா இருக்கின்ற பொருள் ஒன்றாக இருக்க அதை வேறொன்றாக மாற்றி காண்பது வேறொன்றாக கற்பனையாக காண்பது தான் என்ன சொல்கிறாங்க அத்தியாரோகம் என்று சொல்கிறார்கள் இருப்பது பிரம்மன் இருப்பது நான் ஆனால் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால் ஜீவ ஈஸ்வர ஜெகத்தாக காண்கிறேன் நானே இருக்க என்னை நான் எப்படி காண்கிறேன் வேதங்களாக ஜீவன் வேறாக ஜெகத் வேறாக ஈஸ்வரன் வேறாக ஜீவேஸ்வர ஜெகத்தாக காண்கிறேன் இப்போ அவ எப்படி ஜீவேஸ்வர ஜெகத்தாக காண்கிறேன்பதற்கெல்லாம் அத்தியாரோக பாடம் நடத்தியாச்சு கிரமசஷ்டி நடத்தியாச்சு முடிக்கிறப்ப எப்படி முடிக்கிறாரு இதெல்லாம் வெறும் கற்பனை என்று துணிந்தவன் ஞானியாவான் மழை அடர்ந்த மிகப்பெரிய மழை தொட்டும் மலை மேகங்கள் அடர்ந்த அந்த கரு மேகம் மழை மைந்து முடிந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் நின்னால் மழை நின்று ஒன்று வெளியே போனால் மேகங்கள் எல்லாம் அடைந்து எப்படி இருக்குமோ சுத்தமாக ஆகாயத்தை கூட்டி வச்ச மாதிரி பூமியும் சுத்தம் பண்ணி மாதிரி எவ்வளோ தெளிவாக இருக்குமோ அதுபோல் இந்த அவவாதம் செய்யப்படும் பொழுது அபவாதம் செய்யப்படும் பொழுது நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் நம்முடைய அனைத்து சந்தேகங்களும் தீர்ந்து ஓகும் அதற்கப்புறம் நமக்கு என்ன வேலை அதற்கப்பறம் நம்முடைய பிராரப்த கருமம் நமக்கு விட்டுட்டு போன வேலை செய்வோம் அதாவது தானாக ஓடி ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்க ஃபேனை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த உடனே அதை நிற்காது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு நிற்பது போல நாம் இதை உணர்ந்த கால் நம்முடைய இந்த கர்மையோ நாம் செய்யக்கூடிய வேலைகள் நம்முடைய உலக வாழ்க்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கோம் அது தானாகவே ஒரு முடிவுக்கு வந்து நின்றுவிடும் அதில் நம்முடைய முயற்சி இருக்கவே இருக்காது ஆகவே இந்த அத்தியாரோகத்தை ஆர்வமாக படிக்கிறோம் நாணாதிவாத கட்டையில் சிருஷ்டிக்கரவத்தை பெரிய ஃபோட்டோ போட்டு வச்சிருக்கோம் இதில் இது தோண்டியது இது தோண்டியதுன்னு ரொம்ப ஆர்வமாக படிக்கிறோம் அந்த அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கோ ஒரு படி மேலே அதை நீக்குவதற்கும் பண உறுதி வேண்டும் இது அல்ல இதை கடக்க வேண்டும் இது வல்ல இதை கடக்க வேண்டும் இது வல்ல இதை கடக்க வேண்டும் அப்போ இறுதியில் வேறு எதுதான் இந்த இது வல்ல இது எது ஒன்று அறிந்ததோ அதுவே நான் இதுவல்ல இதுவல்ல என்று எது ஒன்று நீக்கியதோ எது ஒன்று தனா இது அனைத்தையும் நீக்குவதற்கு சாட்சியாக இருந்ததோ அதுவே நான் மீண்டும் மீண்டும் நம்மை நினைவு கூற வேண்டுமாய் நினைவுற வேண்டும் என்று நினைவு இந்த அளவிலே இந்த ஆத்மவிசார் சொற்பொழிவை நிறைவு செய்கிறோம் இந்த இந்த கைவல்லிய மாநாடு தொடர்ந்து இந்த நாடெல்லாம் வர வேண்டும் இங்கே சிங்கப்பூர்லேருந்து ஒரு அன்பர் வந்திருக்கா அவர் பேர் என்ன கூட தெரிந்த நேரத்தான் பேர் கேட்ட முருகன்னு பேராக சிங்கப்பூர் அவர் திருச்சிக்காரர் சிங்கப்பூரில் வேலையிலிருந்து போன தடவை கைவெளிய மாநாட்டுக்கு வந்தவர் கொஞ்சம் காலகாலம் ஆகிடுச்சு புஸ்தகம் வாங்க வந்தவர்னு நினைக்கிறேன் அதில் பொன்னம்பள சுவாமிகள் உரை கைவெளியத்துக்கு பொருத்தமாக இருக்கும்னு யாரோ சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி அம்மா சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த புஸ்தகத்தை பார்த்துருக்காரு படிக்கிறதுக்கு அவருக்கு புரியலை தமிழ்னால் அப்போ யாரை யார் அதை சொல்லிக் கொடுக்கணுன்னா அவங்க செய்யாதுன்னு இந்த ஒரு சாமி இருக்கார் இவர் இதுவர்கிட்ட பாடம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அப்படி ஒரு நட்பு தொடங்கியது அதுக்கப்புறம் சில ஃபோனில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மாநாடு நடக்கிற நான் வர்றேன்னு சொன்னார் ஆக இந்த மாநாடு சிங்கப்பூரிலும் நடக்கும் இந்த மாநாடு மலேசியாவிலும் நடக்கும் நமக்கு இலங்கையில் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறதுனால இலங்கையிலும் நடக்கும் அதனால் யாரோ சாமி சொன்னார் இது மாநில மாநாடு மட்டுமல்ல இது உலக மாநாடாகவும் மாறும் அப்படின்னு சொன்னது அப்ப உலக மாநாடு மாறும் சொல்லி கைது முடிஞ்சிடாரு இப்ப இருக்கிற பிணைப்பு நமக்குள்ள இருக்கு இல்லையா எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து இதற்காக ஒரு உறுதியாக உள்ளது என்ன எல்லாரும் ஒத்துழைப்பாக இருக்கோம் இல்லையா இந்த ஒத்துழைப்பு தொடர்ந்து இருந்தால் அது உலக மாநாடாகவும் மாறும் என்று சொல்லி நம்முடைய ஆன்ம இந்த பயிற்சியை இந்த ஆன்ம சாதனைகளை விடாமல் தொடர வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி ஆற்றி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவண் மேணியான் தருணம் கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையறல் புரிந்தோன் ஏசு தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல பரவிடும் பரம்போல் ஒன்றே அதிவுரும் அறிவான் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்திய அமர வாழ்வு எதுவாம் இந்த ஒளிப்பொருள் அறிவுப் பொருள் வணங்குகிறேன் எனக்கு அருப்புக்கோட்டை மகிழ் சிங்குவல் வேதாந்த ஞானசபையில் தினசரி வேதாந்தம் போதித்து வரும் என் குருநாதர் கைவல்லியம் அவர்களுடைய திருவடிகளை வழங்குகிறேன் நாடு முழுவதும் பல இடங்களில் வேதாந்தம் போதித்து வரும் குருமார்களின் திருவடிகளை வழங்குகிறேன் குரு பழனியப்ப சுவாமிகள் அருள் செல்வர் மகாலிங்கமையா அவர்கள் அருமை மறைந்த அன்பர் தியாகராஜன் அவர்கள் போன்றவருடைய திருவருள் கூட்டி வந்து இந்த நாலாவது கைவல்ய நவனித மாநாடு மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒருங்கிணைப்பாளராக இருந்திருந்த என்ன திடீர்னு கூட்டு பேசிக்கிட்டாரு வாழ்கைவல்ய நூலை எப்படியெல்லாம் படிக்க வேண்டும் அந்த நூலினுடைய கருத்துக்களை எப்படியெல்லாம் நாம் திரும்ப திரும்ப அசை வேண்டும் என்பதை என்னுடைய குருநாதர் அவர்கள் எங்களுக்கு தினசரி நாங்கள் வேதாந்தை படிச்சுட்டு இருக்கோம் அவர் ஊரில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கைவளின் அவர் இந்த நூலினுடைய ஆழம் அதற்கு உரையெழுதிய நண்பர்கள் நூல்களுடைய எண்ணிக்கையையும் அந்த உரைகளுடைய சிறப்பையும் இருந்தே நாம் தெரிந்து கொள்ள முடியும் பொன்னமர சாமிகள் உரை வேதாந்தன் அவர்கள் அவர் திருச்சியை இழந்து பிரிச்சொள்ளும் வரை சொன்னார் நான் முதல்ல அந்த முறை தான் எனக்கு அன்பர் மூலமாக வாங்கி முடிக்கிறேன் படிக்க முயற்சி பண்ண முடியவே இல்லை அந்த நடை எங்கள் ஐயா அந்த அந்த தான் பேசுவார் திரும்ப திரும்ப பேசி பேசி பல முறை படித்து படித்து அந்த புத்தகத்தின் மேலிருந்த அந்த கடினத்தன்மையும் பயமும் நீங்கியது ஆகவே திரும்ப திரும்ப படித்து அதில் உள்ள கருத்துக்களை நமக்கு மனப்பாடம் பண்ணி அதற்கு தெரிய பண்டித வடிவேலு செட்டியாருடைய ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கணபதி பதிப்பதற்கு மூலமாக இலவச இலவசமாக நனில் குரு பூஜை வெளியிட்டோம் அந்த நூலினுடைய ஒரிஜினல் கிடைச்சி அந்த ஒரிஜினல் அதாவது பிரிண்டட் படிவு கிடைத்து அதில் வந்து படி எடுத்து போடணுன்னு முயற்சி பண்ணி பல இடத்துக்கும் அறிஞ்சேன் யார் அறிஞர் சொல்லி தஞ்சாவூரில் கே என் அந்த வக்கீல் ஒருவர்கள் கைவிலினுடைய எல்லா உறகையும் எடுக்க இருக்கிறார் போய் பார்க்கணும் அவர் தேடி எல்லாம் தேட பார்த்துட்டு கிடைக்கல ஏன் இருந்தால் யாரும் கொண்டு போய்ட்டு தஞ்சாவூர் பல்கலைகளை நூல் இருக்குது அதாவது அது அவர் கடிதம் கொடுத்தார் அவர் ஒரு போய் அவர் கடிதம் மூலமாக பார்த்தேன் அவருக்கு கொடுத்து உதவும் என்று எழுதி அனுப்பினார் அந்த ஒரு குறிப்பிட்ட அலுவலருக்கு அந்த ஓய் ஒரு முற்பகல் முழுவதும் காப்பிலிருந்தால் அது தடவை எனக்கு போக முடியாது ஏன்னா இதுக்காக மனக்கட்ட அர்ப்பு கொடுத்தோம் இருக்கிறேன் என் தரவே இல்லை பிறகு நாங்கள் ஜடாஜ் காப்பில் வந்து ஜவஹர் சாமி வந்து அதை ஜடாஜ் எடுத்து அவருக்கு எடுத்த அவருக்கு கிடைத்த கருத்து கருத்தில் இருந்து அது வந்து நாங்கள் படியெடுத்து இ இலவச வழியீடாக கொடுப்போம் படித்த வழி படிவேல் சக்கியாரிய உரை மிகச்சிறந்த உரை மகாவாங்கிய விசாரணத்திற்கு அந்த உரையில் உள்ள அந்த தெளிவு மிக மிக போற்றக்கூடியதாக இருக்கிறது இவையெல்லாம் கணபதி பதிப்பகத்தில் இலவசம் வெளியிட்டிருக்காங்க அந்த கணபதி பதிப்பகத்தினுடைய டெஸ்க்கு நிறுத்தி ஒன்று இன்னைக்கு அந்த நண்பர்கள் நினைக்கிறேன் அது வேண்டும் என்று நம்மளை எழுதி கேட்டால் அனுப்புவாங்க அந்த அளவுக்கு அவர் தியாகராஜன் சேவை செய்து கொடுத்திருக்கார் இந்த கைவளின் மாநாடு ராஜபாலத்தில் நடத்துவதாக அந்த ஏஎஸ் ஜெயராஜ வேதாந்த பாடசாலை பொறுப்பாளர்கள் நேற்று அறிவிச்சிருக்கிறார்கள் மும்பையிலேயே அவர்கள் நாம் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்ல இந்த வேதாந்திரம் சொன்ன மாதிரி இந்த மாநாடு பல இடங்களில் நடந்து இது மாநில மாடா மாநாடு தேசிய மாநாடாக அல்ல அகில உலகமும் எந்த அளவுக்கு இது பரவு ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்துக்கப்பட்டிருக்கிறது ஆங்கில மொழியில் மொழிபெடுக்கப்பட்டிருக்குது கேரளாவில் தான் இதை படிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு சங்கர் நாராயணன் அவருடைய மனைவியாரும் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வந்துருக்காங்க இங்கே வந்திருக்காங்க கோட்டையத்திலேருந்து அவங்க வந்துருக்கிறாங்க திருவனந்தபுரத்தில் அவங்க சரசங்கம் வந்துறாங்க களக்கூட்டத்தில் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறாங்க அவங்க அங்கேயும் கைவக்கியம் பேசப்படுகிறது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கு ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வருகிறார்கள் இதெல்லாம் அவங்க பகிர்ந்து வருவது என்ன நாம் வந்து ஒரு துரிய வட்டத்தில் இல்லை நம்மை நாம் ஒரு பரந்த வட்ட ஒரு பரந்த இயக்கத்திலே நாம் ஈடுபடுத்திக் இந்த மாநாட்டிற்கு தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட தொள்ளாயிரத்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட நண்பர்கள் பதிவு செய்திருக்கின்றனர் உண்மையிலேயே மிகவும் பாராட்டக்கூடிய ஒருங்கட்ராமன் அவர்கள் தியாகராஜன் அவர்கள் என்னையும் இணைத்துக் கொண்டேன் முதலாவது மாநாட்டக்கார பல இடங்களையும் சென்று போன் மூலமாகவும் ஒருங்கிணைந்தேன் தியாகராஜன் அவர்களையும் வெங்கட்ராமையாவையும் பொறுப்பற்றி கண்டுகொண்டதை சந்தித்து நான் அந்த ரீம்ஸ் என்ற அமைப்பு உலக அறிவார்ந்தோடு என் ஞான சபை என்று மகன் ரங்கசாமி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் திருச்செந்தூரிலே சச்சங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆர்வலர்களுக்கு குண்டலின் ஞானத்திற்கு திருட்சியை ஒன்றுக்கொண்டிருக்கிறார் இந்த முதலில் பேசிய ஜெயராமன் அவருடைய மாணாக்கர் சென்னையில் இருந்து அங்கு நான் சென்று ஒருவது வணக்கம் பல அங்கே வேதாந்தம் பேசுவார்கள் கைவல்லியும் அங்கு பேசுவார்கள் கைவல்லியே அங்கேயும் பேசுவார்கள் இதேபோல நடிலம் குருபூஜைக்கு என்னை முதலில் அழைத்து சென்றவர் இங்கு வந்திருக்கூடிய இந்தியர்கள் மதியம் என்னையும் கூட்டமாக அழைச்சிருந்தார் முதல் முதல்ல அந்த சமாதியாளர்கள் தொடர்பு அங்கேயே நான் மனோகர சாமி மற்ற தங்கி உள்ள அமைப்பினர்களை வாய்ப்பு கிடைக்கும் அதை அடுத்து சென்னையில் உள்ள அவர்கள் ஐயா பருவிராமன் ராமன் ஐயா தியாகராஜன் போன்றவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போதில்லை அந்த சமயத்தில் நான் அங்கு பேச ஆரம்பித்தேன் கைவையும் படிக்கிறோம் பல இடத்துல படிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு புதிய ஒருங்கிணைந்த அமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அங்கு விதைத்த விதை பிரிட்சமாக மாறியதே அவர் தியாகராஜன் சொல்வார் நீங்கள் ராத்திரி எத்தனை முடித்து கொண்டு வருவீங்க நான் கல்லூரி பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் ரெண்டாயிரத்தில் ஓய்வு பெற்ற பிறகு நான் ஐயா கைவெளியின் கருசாமி அவர்களை ஆடிய அங்கிருந்து அப்படியே இருந்து வேதாந்தை படித்துக் நான் இந்த ராத்திரி பத்து மணிக்கு மேலாம் தூங்குவேன் நிச்சயமாக பத்திர ஆகும் இந்த கருத்துக்களை படித்து கொடுக்கவேன் நான் பத்துலேருந்து பத்திரிக்கைக்கு வந்து பத்தரை வரைக்கும் அதுக்கு கூட நான் உங்கள் ஃபோனில் பேசுகிறேன் பக்கத்தில் ஒரு சின்ன பேடு வச்சுக்கிட்டுங்க பேனாக வச்சுருக்கேன் யாருடைய முகவரி பொன்னு வந்து குறிச்சிக்கங்க அவரிடம் தொடர்பு கொண்டு நாம் இல்லாமல் ஒருங்கிணைப்ப வேண்டும் என்று சொல்லுங்கள் அமைப்பை ஏற்படுத்துவோம் அந்த ஒருங்கிணைப்பு அமைப்பை நாம் ஏற்படுத்துவோம் அந்த முயற்சி தொடங்கிவிட்டது என்று அவர் சொன்னார் நான் அதே போல் நான் பத்திரிக்கை தான் உருவப்படுவேன் அந்த ஒரு பேடு பேனா அவர் ஒரு நாளை குறைஞ்சது ரெண்டு நம்பரை கொடுப்பாரு இந்த நபர் இந்த நம்பர்ல பேசுங்க அவங்க ஒரு வேதாந்த சபையில் இருக்கிறாங்க அந்த வேதாந்த படிச்சுக்கிட்டு இருக்காங்க கையில் படிச்சிருக்காங்க நான் அடுத்த நாள் தான் ஒரு தொடர்புள்ளே இதுவாக நாம் செய் முயற்சி எடுத்துக்கணும் நீங்கள் உங்களை எடுத்துக்கொள்ள முகம் தெரியாதவர்கள் முத்தமிழ் பண்ணை அரங்கனா அவர்கள் அரங்கராஜனவர்களையே அவர் வயிற்று பார்க்கறது அவளை அப்படியே பலரையும் பேசி கேசவன் சாமி பலரையும் பேசி எல்லோரும் எப்போதுமே தெரியாது யாரையும் மறுதான் பார்த்ததில்லை முதல் மாநாட்டை தான் அவளை சந்தித்தான் இவ்வாறாக வளர்த்துக்கப்பட்ட இந்த அமைப்பு இப்பொழுது அப்போ முதல் மாநாட்டை ஒரு ஐநூறு பேருக்குள்ள வந்து பாருங்கள் கோவிலுக்கு வரது ரெண்டு மூணு ரூபா போய் செஞ்சு கூப்பிட்டோம் ஐநூறு பேர் வந்து பார்த்த உடனே அவங்க ஆச்சரியமான ஒரு சந்தோஷம் அடைந்து அடுத்த மாநாட்டை அவர்கள் சந்தோஷமாக இருந்தார் குமாரபாளையம் ஜே கே கே மீராஜா அவர்கள் தான் நாங்கள் ரெண்டு பேரும் சரிச்சோம் ஐயா அவங்க அமைக்க வேண்டும் தியாகராஜ் அவர்கள் நாங்கள் மாநாடு இடத்துல வாங்கன்னு சொன்ன உடனே அவரை அமைதியாக அவங்களுக்குள்ளே சிரிச்சிக்கிட்டு அவருடைய அமைப்பினரை நூறு பத்து இருபது பேர் கூப்புவாங்க மாநாடுன்னு சொல்கிறாங்க நம்ம அமைப்பு வந்து போங்க நம்ம பேரில் பதிவு செய்ய வேண்டாம் என்று சொல்லித்தான் நாங்கள் கேட்கிறார் வந்திருந்திருக்காரு அவங்க பேரில் பதிவு மாநாடு முடிந்த பிறகு தியாகராஜன் அவர் தானும் ஒரு அவருடைய புத்தகங்களை கொடுத்து அவரை சந்தித்து விட்டு நன்றி சொல்லிட்டு வரணும்னு போகிறோம் அவரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் தான் போக முடியும் அவர் மிகப்பெரிய நிறைய நடத்திக்கிட்டு இருக்காரு நல்ல வேதாந்தி அங்கே குமாரபாளையத்தில் அனந்தாசிரமும் இன்று வேதாந்தி படித்துக் கொண்டு படிக்க கொண்டிருக்கிறார் அவரும் படிக்கிறார் பன்னெண்டு மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ளே உடையணும் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வெளியாகிட்டு எங்கள் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு நாங்கள் போன உடனே நான் தியாகராஜன் நாங்கள் மீனாட்சி மேன் போன உடனே கொடுத்துக்கிட்டார் போன உடனே எழுதுன்னு கையை பிடிச்சிட்டு நான் இந்த மாதிரி இதை செய்ய பத்து இருபது பேர் பேர் வரக்கூடியதான் மாறாடு சொல்கிறார்கள் என்று எனக்கு உண்மையிலே அழிச்சு நமக்கு சந்தோஷம் இப்போது நானூறு பேரை கூலி காமிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் நினைத்ததுக்காக நான் வருகிறேன் அடுத்தால நான் இதில் என்ன சொல்லி அவர்களை அவரோடு சாப்பிடவே தான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் என்னென்னால் பெரிய பெரிய அமைப்பில் உள்ளவர்களெல்லாம் இதை எங்கே இவ்வளோ இவ்வளோ செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க நான் செய்து காட்டிய பிறகு நம்மோடு இணைகிறாங்க இப்பொழுதுக்கு உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் அன்பர்கள் மிகப்பெரிய சாதனையை சாதித்திருக்கிறார்கள் ஐயா வேதாந்தானந்தா அவர்களுடைய அந்த தலைமையின் என்று நான் சொல்ல எனக்கு அம்மா மணிக்கத்தாய் அவர்கள் கல்வியர்கள் அழகன் அவர்கள் அவர்கள் விசை இந்த பெரிய வளாகத்தையும் இந்த பெரிய அமைப்பையும் நமக்கு ஏற்றும் சேர் கொடுத்து வருகிறது அவர்கள் உண்மையிலேயே இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி ஆயிரம் பேரை தாண்டி இங்கு பதிவு செய்து வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த வெற்றியை நாம் தொடர்ந்து வெற்றியாக மாற்ற வேண்டும் அதற்கு இளையர்களும் ஒருவர்களும் துணை முடிவதாக கூறினார் சுவாமி வேதாந்தானந்தாவை திருவித கரங்களால் வணங்குகிறேன் இந்த கைவல்லிய மகாநாட்டிற்கு வந்திருக்கும் மதத்தின் தலைவர்களுக்கும் துறவியர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கைவல்ய மகாநாடு நாலாவது முறையாக சுவாமி நடத்துவதாக பத்திரிகையில் பார்த்து எங்கள் கோவிலூர் மடாலயத்தில் அத்வைத சாஸ்திரத்தில் ஒன்பதாவது நூலாக எடுத்து தன்னுடைய மாணாக்கர்களுக்கு உபதேசித்திருக்கிறார்கள் கைவல்லியம் என்பது நாம் ஜீவித்து கொண்டிருக்கும் காலத்திலேயே மேல்நிலையில் அடைவதற்கு வழிகாட்டியாக உள்ளது இந்த நூலை சுவாமி வேதாந்தானந்தா எப்படி கற்றார்களோ என்று எனக்கு புரியவில்லை இந்த நூலை பல அன்பர்களுக்கும் விளக்கியுள்ளார்கள் என்று சுவாமிகளும் மற்றவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் இது பெரிய ஆச்சரியமாக உள்ளது ஆகவே நமது சுவாமி வேதாந்தானந்தா இந்த நூலோடு இன்னும் பல நூல்களை மாணாக்கர்களுக்கும் அன்பர்களுக்கும் உபதேசித்து இனிய பிறவா நிலையாகிய இனி பிறவா நிலையாகிய மோட்ச நிலையை அடைய செய்வார்கள் என்று நம்புகிறேன் இந்த மகாநாட்டிற்கு அழைப்புதல் கிடைத்தும் வர முயற்சித்தேன் பல அலுவல்கள் காரணமாகவும் உடல் நலக்குறைவு இரு நலக்குறைவு இருப்பதால் திடீர் என புறப்பட மனம் சஞ்சலமடைகிறது ஆகவே இந்த மகாநாடு மேன்மேலும் வளர வேண்டும் என்று எங்களுடைய பொன்னார் மேனியனாகிய வைத்தியநாதனையும் திரு வைத்தியநாதன் சிறுவர்களையும் எங்கள் மடாலயத்தின் ஆடி ஆதி குரு முதல்வர் தவ திரு ஸ்வயம்பிராச சுவாமிகளின் ஒருவருடன் வணங்கி இந்த மகாநாடு சிறக்க வாழ்த்து ஆசீர்வதிக்கின்றோம் ஹரி இதுதான் சாமூர அடிமுறை அதே மாதிரி இந்த ரெண்டு நாளும் வர முறையில் வேறு அலுவலுக்காகமாக திருநெல்வேலியே இருந்துட்டோம் இருந்தாலும் மனசெல்லாம் இடம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இருந்தாலும் ஏற்பாடு செய்துருக்காங்க இதுதான் கைவளிய மகாராட்சிக்கு இதை நான் முதல் தடவையாக கலந்துக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஏற்பாடுகள் இதன் மூலம் மடங்கு நம்ம பெருகணும் இந்த பாடங்கள் மேலும் மேலும் கூட சேர்த்தோம் அப்படின்னு சாம்பிகளையும் இதை ஏற்பாடு செய்த அம்மாவையும் ஐயாவையும் நான் வணங்கும் இந்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க நன்றி நன்றி நிறைய வீட்டிற்கும் நிறைய வீட்டிற்கும் சங்களுக்கும் மற்ற எல்ல மற்ற எல்லோருக்கும் என்னுடைய வந்தனங்களை சொல்லியிருக்கிறேன் நேற்றைய மதியம் நடந்த அமர்வில் கோவை பூமிநாதன் சுவாமிகள் நாற்றுப்பாட கைவளையும் நம்ம கைக்கெல்லாம் கையில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொன்னார் அப்போ நம்ம அவர் ஒரு ஆசிரியர் தான் அவர் அவர் அவர் சொல்லி பார்க்குறப்ப நம்ம இந்த பாடல்கள் படிக்கிறதுல ஒரு நல்ல மார்க் வாங்கிட்டோம்னு என் மனசுக்கு துவச்சி அப்புறம் சின்ன கருத்தை மட்டும் எங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எழிலே எண்ணெய் ஒன்று எண்ணெயிலே எளி எண்ணெயில் எண்ணெய் இலை பாலிலே நெய் நெய்யிலே நெய்யில் பாலே இலை உலகிலே உண்மை ஒன்று உண்மையில் உலகே இலை அந்த உண்மை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்க அறிவு ஓங்காரம் சாட்சி அந்த மாதிரி இருக்குது அதை வந்து நம்ம திருஷ்டியும் திருஷ்டியில் நிலைமையில் உணர்வில் பயிற்சி செய்வது அப்பியாசம் அந்த அப்பியாசங்களை நம்ம நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தரிசிக்க முடியுங்கிறது எங்கள் குரு மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதை சொல்கிறது தான் இங்கே இங்கே வந்து நான் நீர் சொன்னேன் எல்லாேருக்கும் நான் நான் சொல்லி ஐயா பெரும் பெரு அனைவருடைய மெய்யற்ருவருக்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக்கொண்டு சாஸ்திரத்தில் ரெண்டு பேருடைய ரெண்டு பேர் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஒன்று குரு இன்னொன்று சாஸ்திரத்தை பிடிச்சுக்கணும்னாங்க குருவை பிடிக்கிறதுக்கு அவங்க குருவை பிடிக்கிறதுனா எனக்கு எப்படி குருவு அப்படின்றது தெரியல அதனால் சாஸ்திரத்தை பிடிச்சிக்கோ அப்படின்றது ரொம்ப எளிமையாக சொன்னதால் சாஸ்திரத்தை பிடிச்சிக்கிட்டேன் சாஸ்திரத்தை குறிச்சது ஆட்டிக்கு எனக்கு இந்த மனோகரையான்னு சொல்லி ஒரு குரு கிடைச்சாரு அப்புறம் இந்த நான் யாரும் வந்து எப்படி எங்கேருந்து யாரும் தெரிஞ்சு தெரில அப்படிங்கிறதுப்போ நம்ம மனோகரய சாமி இந்த நாலு வருஷமாக அந்த கிளாஸ் எடுக்கும்போது அது கைவனையும் தவிரலாம் எடுத்து எனக்கு சொல்லும்போது அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது அதாவது எண்ணம் சொல் செயல் இதை நேராக கொண்டு வா நேராக கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நேர்படாக வாழ்வோம் அப்படின்னாங்க இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படி இப்படிங்கலாம் தேடி பார்த்து தெரியல அப்போது படித்தாலும் மட்டும் போதுமான சினிமாவில் நல்லவன் எனக்கு தினானே நல்லவன் வல்லவன் ஆயினம் நல்லவன் அந்த பாட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு இதாச்சு சரி என்ன எண்ணம் சொல்சே இதை நேராக இதை முதல் எடுத்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுவோம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று முடிச்சிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லி அப்போது என்ன சொல் செயது இங்கே எப்படி நடக்குது இந்த மூணும் ஒரே நெல் கொடுத்திருக்கா எப்படின்றது எப்படி ஆரம்பிக்கிறது தெரியல அப்போது சாஸ்திரத்தை குடிக்கும்போது ராமாயணம் அப்படின்றது ராமர் அவங்க சொல்கிறாங்க ராமர் வந்து எண்ணியதும் அதுதான் செஞ்சதும் அதுதான் என்ன சொல் செயல் வந்து அவர் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த சருத்திரம் அப்படின்னு சொல்லிச்சு சரி இன்னொன்று பிரகலாதனுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் அவன் என்னென்னா செஞ்சான் சொன்னான் அப்படின்றது சரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எதிர்மறையான ஒரு ஆணையும் சொன்னாங்க அவர் வந்து துரியோகன துரியோகனும் அவனும் அவன் என்னென்னா ஒரு குண்டுசிலும் கூட நிலத்தை நான் தர அப்படின்னு சொல்லி என்னென்னால் அதே மாதிரி சொன்னால் அதே மாதிரி சேர்ந்தான் இந்த இந்த மூணு பேரடியாக இருக்கும் நமக்கு அந்த சாஸ்திரத்தில் தெளிவாக என்ன சொல் செய்த விளக்குறாங்க அந்த விலகம் போதுமான பார்த்தா இந்த கைவழியின் இன்னும் ஆழமாக கொடுத்துருக்காங்க ஏன் என்ன இது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த துரியோகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள சத்துவ முழுக்கும் இவருடைய உள்ள லஜம் நடத்தணும் என்ன அப்படின்றது அதோடைய விளக்கங்க கைவெளி நீங்கள் வந்துட்டு இப்போ எப்படிலாம் சொல்லி இதனால் அந்த கர்ம வழி எப்படி வந்து பிறப்படுகிற அப்புறம் அப்படின்றது நிறைய கொடுத்துருந்தாங்க ஆனால் நிறைய இப்போது சொல்கிறதுன்னு எனக்கு முதலாக நானந்தாசான்னு சொன்னார் இது மாதிரி நிறைய படித்து நிறைய தெரிஞ்சாலும் சொல்லக்க முடியாது என்று அந்த மாதிரி அந்த நிலையில் எனக்கு நிறைய தெரிஞ்சாலும் சொல்ல முடியவில்லை அதனால் எல்லாத்துக்கும் தமிழ் பக்திக்கு ஒரு தனியிடம் உண்டு தமிழ் இலக்கியம் அது அனைவருக்கும் அந்த தேவாரம் திருவாசலம் பக்தி இலக்கியம் என்ற தனி ஒரு பகுதியை ஆனால் தமிழில் வேதாந்த நூல்கள் மிக குறைவு அதிலும் வந்த நூல்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பாகவே இருந்திருக்கிறது தமிழில் வேதாந்ததுக்கின்ற ஒரு தனியின் நூல் வந்தது வந்து கைவல்யம் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழ் வேதம் என்று சொல்லும் அளவிற்கு கை கைவல்யம் ஒரு தனித்தன்மையுடன் இருப்பதை நாம் அறிகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த தத்துவத்தின் தமிழ் வேதாந்த தத்துவத்தின் ஒரு பிரிவை நமக்கு தாண்டசாமிகள் அறியுள்ளார்கள் ஏற்குறைய இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் ஒரு கைவல்லம் என்ற ஒரு நூல் இருப்பதே நாங்கள் எல்லாம் அறிந்தோம் அது வெங்கட்ராமசாமி அவர்கள் ஒரு சிறிய நூலை நமக்கு கொடுத்தார்கள் அதை நாங்கள் சென்னையில் நிறைய இடங்கள் புத்தகங்கள் பெற்றோம் மாணிக்கவாசிகள் பதிப்பதை நடத்த ஒரு சிறுநூறு அதிகம் எழுத்துப் பழியும் பொருள் பிழையும் மிக அதிகமாக இருந்தது பின்னாலே எங்களுக்கு ஜெயவகசாமிகள் அறிமுகமாகி அவர்கள் எங்களுக்கு கைவல்ய நவனிய பாடமாக எடுத்தார்கள் அதன் நாங்கள் உருவத்தியா படத்தின் சார்பாக கைவல்ய நவநிதத்தை அந்த பாடல்கள்கூட படிப்பதற்கு சிலருக்கு கடினமாக இருக்கிறது ஏன்னா தமிழ் மட்டுமே அறிந்த பிற மொழிகள் அறியாத வேதாந்தம் படிக்கும் மாணவர்களுக்கு கைவலில் தான் மிகப்பெரிய வரப்பிரசாரம் என்றால் அது மிகையாகும் அத்தகைய அந்த நூலை அது கூட சில படிக்க முடியவில்லை என்பதால் அதன் உடைய நிலையாக அதை ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பாடல் எழுதி மூலத்தை மறுபக்கத்தில் எழுதி அதற்கூட ஜெயசாமிகள் அவர்கள் எங்கில் ஓட்டுக்கொள்ளவில்லை அப்படி ஒரு நூலையினால் ஒரு ஐநூறு பிரதிகள் புது பண்ணி அனைவருக்கும் வட தமிழகம் முழுவதற்கும் அந்த நூலை நாங்கள் வழங்கினோம் அது மிகப்பெரிய ஆதரவு பெற்றது பின்னாளில் அந்த நூல் தியாகராஜசாமிகளால் அதிகமாக பிரச பிரதிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டது அத்தகைய பெருமை தியாகராஜசாமி அவர்கள் சேவை சேரும் அப்படி அன்று வடிப்பதற்கு ஒரு நூல் கிடைக்காத கைவல்லியம் இன்று நான்கு மாநகர்கள் கண்டிருக்கிறது என்றால் அது கைவள்ளத்தின் பெருமையாக அல்லது அதை எழுதிய தாந்தாராம் சங்க பெருமையா என்பதை எங்களை கொண்டிருக்கிற மிக விற்பாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் முதல் மாநாடு தேவராதேசங்க தலைமையில் சென்னையில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடக்கிறோம் இரண்டாவது மாநாடு கோயில் ஒரு மாநாடு நடத்தினார்கள் மூன்றாவது மாநாடு அனைவரும் இணைந்து சுவாமிகளின் சமாதி இந்த நாலாவது மாநாடு தான் பொள்ளாச்சி சபை தனியாக நல்லபடியாகவும் நடத்தி வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு குரு தலைவரத்தின் சார்பில் எங்கள் மண்மார்ந்த நன்றியும் வார்த்தையும் தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு சிறப்பை செய்ய எங்களுக்கு நன்மை கேட்டுக்கொண்டு அந்த சபையைச் சேர்ந்தவர்களும் அதன் அந்த சபையை இந்த இந்த மாநாடு நடக்கும் விழாக்குழுவையும் வேலைக்கு வருமானது மிகவும் தாழ்மும் அழைக்கிறோம் வைக்கிறார்கள் <laughs> அவள் வெற்றி என்பது போல நீக்கி தான் பேசாமல் பேசாமல் நானத்தா ஏன்னா ஓமானம் அப்படித்தானே சொல்கிறது அவள் வெட்டி மௌனமானாள் தனது பதி அல்லாக்கர்கள் அமை அல்லன் அல்லன் இருந்தால் அது சரிதானே ஆமாம் ஆமாம் என்று சொல்ல முடியுமா அன்பனை கேட்ட நேரமன் அவள் வெற்றி மௌனமான அவள் சித்தரி அவன் சித்திரிம்பான் இரண்டும் சேர்ந்த பொழுது அங்கே மகிழ்ச்சி ஆன அது எங்கே கொண்டதில் முடிக்கிறது மௌனத்தில் முடிக்கிறது அப்படி என்றால் பேரும் பேர் இன்பமும் சேரும்போது அது மௌனத்தில் கொண்டு போய் இங்கே அவள் அடைந்த கணம் வெட்கத்தார் வெட்கம் என்றால் உள்ள களிப்பு அதாவது உள்ள களித்திலும் காணம் மனதிலும் கல்லுக்கில் காமத்துக்குண்டு வல்லுவது ஆக அவள் அடைந்த அந்த ஆனந்தம் எங்கே உண்டானது அது அவளிடத்திலே உண்டானதா அல்லது வெளியிலிருந்து உண்டானதான் ஆனந்தத்துக்கு லட்சணம் சொல்லும்போது துக்கத்தின் வேறாய் முக்கிய பிரித்துக்கு விஷயமாக ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்றது அதாவது விஷயம் என்று வரும்போது விஷய சம்பந்தத்தால் சாத்விக அந்த கரனை பிரித்துங்கள் ஏழா ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஒரு வாங்கித பாதம் கிடைத்து அதை அடிப்பட்டு பொருட்டு யாதோ சாத்வீக அந்த கரனுக்கு விருத்துங்கள் ஞானமோட விருத்து அது சாத்விகம் அந்த சாத்விக ஆனந்தம் வானமாகிறது ஆனாலும் இந்த அந்த கண்ண விருத்தியானது பகிர்முகமாக இருக்கிறது அதனால் அது அதில் பின்பதியாக உபயோகி சேர்ந்தனர் அந்த சொற்ப ஆனந்தத்தை அது கவராகும் அதனால் நமக்கு விஷயத்தில் ஆனந்தம் இருப்பதாக இருக்கிறோம் உண்மையிலே விஷயத்தில் ஆனந்தம் இருக்கிறார் என்றால் இல்லை ஒருவருக்கு விஷயத்தில் ஆனந்தம் இருப்பது போல் இருக்கும் ஆனால் அடுத்தவருக்கு அது கொடுக்கும் உதாரணமாக இப்போது ஒரு புனை அதாவது ஒரு தாய் புனை தன் குட்டியை கவது அந்த பல்லில் இருக்கின்ற சுகம் அந்த குட்டிக்கு இதமாக இருக்கும் ஆனால் அதே ஒரு வெளியை கடிக்கும்போது அது எப்படி துன்பமாக இருக்கும் ஆக ஒரே விஷயம் அது இன்பமாகவும் துன்பமாக இருக்கிறது அதனால் விஷயத்தில் அந்த இன்பம் இல்லை அப்போது அந்த இன்பம் எங்கே இருக்குது என்றால் அந்த விஷய ஒவ்வொரு இத சேரணும் இந்த விஷய ஒவ்வொரு சேரணும் என்பது அது ஆன்மாவிற்கு வேற இல்லை அது அதனால் அந்த விஷயத்தில் நாம் அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தம் ஆன்மா ஆனந்தம் தான் அதனால் அவள் அனுபவிக்கின்ற ஆனந்தமே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் தான் ஏன்னா அந்த கர்ணை விசித்த சேதனம் ஜீவன் அல்லது கத்தாங்கி சொல்லுகிறது அந்த கர்ணை உபயுத சேதனம் சாட்சி அல்லது கூட செல்கிறது ஆக இந்த ஆன்மா ஆனந்தம் தான் உபயுதம் என்றால் உபாதியுடையது இந்த சாட்சி அல்லது ஆன்மாவே நமக்கு இந்த ஆனந்தத்தை கொடுக்கிறது அதனால்தான் அறிவு தன்னை அயலாக காண வந்தாலும் ஆனந்தம் தானேக்கு அயலாக காணும் அறிவை கண்டால்தே ஆனந்தம் அயலாகாது தானே ஆனந்தம் என்று சொல்லக்கூடியது அதனால்தான் ஞான வாழ்க்கைக்கு சொல்வதில் அறிவானும் அறிவுருளும் கூடிய கூட்டறிவில் எழும் அறிவானந்தன் பிரியாக ஆண்மட்ட தூரத்தில் எழுந்தான் அதை அதாவது அறிவாய் என்றால் அறிவு போட பொருள் என்பது திரு விஷயம் ஆக அல்லது விஷயம் இந்த இரண்டு சேரும்போது அங்கே உண்டாவது என்ன என்றால் அறிவானந்தம் ஆக இந்த அறிவானது நமக்கு சொருவமே அறிவு ஆனந்தம்தான் அதாவது அறிவு ஆனந்தமின்றி விளங்காது ஆனந்தமோ அறிவு இன்றி ஆனந்தியாது அதாவது ஒரு நடைப்பை சொல்கிறோம் அதை கேட்ட மாற்றிக்கிட்டே நமக்கு சிரிப்பவர்கள் சிலருக்கு நேரம் எடுத்து சிரிக்கிறார்கள் அப்போது ஆனந்தம் அங்கே விளங்குகிறது அதேபோல் நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு குழப்பம் என்ன செய்வதுன்றே தெரியாது அந்த பிரச்சனையை ஒரு இரண்டு மூன்று நாள் ஆற போட்டு விட்டு தடுக்க அணுகும் பொழுது அது எளிமையாக முடிவரும் அதைவே நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இது எவ்வாறு நடந்துட்டீர்கள் ஆய் பார்த்தால் அது மிக எல்ல சாதாரண வழியிலே முடிந்திருக்கும் ஆக இந்த அப்பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அதான் இது நமக்கு முன்பே தெரியாமல் போய்விட்டு ஆக ஆனந்தம் அறிவை என்பதை ஆனந்தது ஆக அந்த அறிவை ஆனந்தம் நம்முடைய சுருபல் அந்த ஆனந்தம் தான் எல்லா விஷயத்திலும் அது வெளிப்படுகிறது சொல்லப்படுகிறது அதுபோல அந்த அடைந்த ஆனந்தம் தன்னிடத்திலேயே அடைந்த ஆனந்தம் அது போல என்ன செய்கிறார் பதி அல்லா பேர்கள் தன்மை அல்லன் அல்லன் என்ற மாதிரி நாம் இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும் விசாரித்து முப்பத்தைந்து தத்துவம் நாம் என்று மேற்கு வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் நீக்குவது என்றால் அவ்வளவு எளிதாக இப்பொழுது பாம்பு தோலை ஊக்குவி அல்லது இந்த சட்டை கைட்டு போகணும் அதுபோல் இந்த முப்பத்தைந்து தத்துவங்களை நம்மால் நீக்க முடியுமா என்றால் அது நீக்க முடியாது என்ன செய்ய வேண்டும் இவை அனைத்தும் காரியம் அதனால் அது அறிவிக்கணும் இவை ஜடம் அது விலங்காது இது விலங்காததுனால நமக்கு துன்பம் தான் இந்த துன்பத்தை நாம் மீன் கட்டிக்கொண்ட வேண்டும் என்று எங்கள் மீன் இல்லை இந்த பற்றி நீக்க வேண்டும் இவ்வாறு பற்றி மீது பொழுது உண்டாகின்ற அந்த அறிவு என்ன முப்பத்தைந்து கத்து நாம் அல்ல இங்கு அறிவிக்கின்ற அறிவு அது சாதாரணமாக இருக்கிறது ஆக அந்த அறிவு பேரங்கி தான் பேரறிவம் பேரங்கம் முப்பத்தி ஆறாம் தத்தும கிடைக்கக்கூடிய ஆனந்தம் பேரானந்தம் அது பிரம்மானந்தம் என்று அதை அழைவுக்கு போற முடியுமென்றால் அது அழைவுக்கு கோர முடியாது அதனால்தான் கைவினை வந்து இந்த துரியாத பூமியை பற்றி சொல்லும்போது சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா இல்லை அதனால் அற்புதமான சுக அனுபவங்களுக்கும் ஆறாம் குரு புரியும் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கார் அப்போது அந்த அற்புதமான சுகத்தை யாராவது விவரிக்க முடியுமா அளவிட்டுக் கோர முடியுமா என்றால் அது கோர முடியாது ஏன்னா பிரம்மானந்தத்துக்கு அளவு சொல்லும்போது பிரம்மாவே ஆயிரத்தி நூறு மடங்கு அதிகமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறதாக சொன்னாலும் அவர் அனுபவிக்கிற ஆளுங்க வந்து பிரலைய காலத்தில் இருந்தால் அந்த சிறு முறை போட்டு என்று குறிப்பிடும்போது இந்த பேராணம் பிரம்மானந்தத்தை அதை விவரிக்க முடியாது அதனால வேதனும் இந்த தேரான பிரமாணவத்தில் இந்த அற்புதானு பார்த்து வாயிலேயே மௌனமானது மௌனங்களை குருபேவன் மகாட்டினை ஏற்பாடு செய்து அலகுரம் நடத்தி கொண்டிருக்கும் சுவாமிகள் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர்கள் மற்றும் ஞானிகளுக்கும் மேலே உண்மை அமர்ந்திருக்கும் எனது இது வணக்கத்திற்குரிய குருநாகர் மற்றும் கைவல்லியம் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் மும்மூற்றுகளுக்கும் ஜின்னியாசுகளுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் எனது குருநாகர் கைவல்யம் கந்தசாமி அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக வேளாந்தம் அவர்கள் அவர்களிடம் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் கைவல்யான வரேதம் விசாக விசாரசாகரம் அஞ்சலிசு பகவத் பூஜை மற்றும் பல நூல்களும் அவர்கள் பல நடவைகள் ஒருமுறை அல்ல இருமுறை அல்ல பல முறை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதில் இதை எழுதிய ஆசிரியர்கள் பொன்னம்பரசாமி ஈசு சச்சிதானந்தசாமி வெடிவேல் செட்டியார் அருணாச்சலம் முதலியார் முதலியார் பல உறைவுகளையும் சொல்லி கொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு உரையிலும் சொல்லும் பொழுது சொல்லிக் கொடுக்கும் பொழுது அடுத்த ஆசிரியர்கள் ஒரு குறிப்பிட்ட இதை பற்றி கருத்தை பற்றி சொல்லும் அடுத்த ஆசிரியர்கள் அதை எவ்விதம் விளக்கி இருக்கிறார்கள் என்றும் சொல்லுவார்கள் அப்பொழுது படிப்பதற்கு மிகவும் கேட்பதற்கும் அறி திரிவு செய்து கொள்வதற்கும் மிக நன்றாக இருக்கும் இந்த கல்வி நிறுவனங்களின் முதல்வரான ஆச்சியப்ப சத்ரோடர் அவர்களாலும் வள்ளியப்ப சுவாமிகளின் ஆசியாலும் கோவிலூர் மட்டாரட்டி சிறியலசிரி மெயப்பை நானஞ்சாம் தேசக சுவாமிகளின் அகலாசியாகவும் இறைவன் திருவுழலாகவும் நான்கு மாநாடுகள் நன்றாக புனிதாக நடத்தப்பட்டுள்ளது இனி ஐந்தாவது மாநாடு ராஜபாளையத்தில் அடுத்த ஆண்டு நடக்க இருப்பதற்கும் இப்பொழுது நாங்கள் வந்திருந்து சிறப்பித்தது போல் அம்ப மாநாட்டிற்கும் வந்து சிறப்பி சிறப்பித்து தொடர்மா விளங்குகிறேன் வேதாந்தத்தை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் ஒன்றும் அதிகமாக பேசிவிடக் கூட இல்லை ஐயனே எனது உள்ளையிலிருந்து அனந்த சின்னங்கள் ஆண்ட மின்னலே உபதேசத்தில் வெளிவந்த குருவே முற்றி உயர்வே முற்றி நன்றி தொழைப்பூர் உதவி நாயின் சிங்கமாக ஊற்ற முடியும் திருவிழா எனக்கு வணங்கி விளைவி நல்லாவின் பால் முழுதும் கன்று கில்லை நரம்பூரின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாகும் கதை முழுதும் நிலத்துக்கில்லை நினைக்கின்ற நெல் முழுதும் குளத்துக்கில்லை கல்லாவும் கல் முழுதும் மரத்துக்கு இல்லை பன்னரின் இசை முழுதும் யாருக்கு இல்லை எல்லாரும் பிற குறைக்க காணுகின்றேன் என்பாழ்வும் பிற குறைக்க வேண்டும் வேண்டும் வேண்டும் பெரியவர்களே தாய்மார்களே நாம் எல்லாம் சொர்க்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் அற்பா அவதை பறிக்கொண்டிருக்கிறோம் ஆனந்தமாக ஐம்பத்தி ஏழு மணிக்கு முற்றோதர் காதான் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து நடத்துவதற்கு நம்முடைய வேதாந்தானந்தா சுவாமிகள் போன்றவர்கள் பெருப்பு எச்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய முயற்சிக்கு வீடே கிடையாது என்னுடைய வீடு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி ஆனால் அந்த நாளை நான் புனித நாளாக கருதவில்லை சுவாமிகள் அவர்களுடைய திருவள்ளி கிரகத்திலே பட்டதே அந்த நாளைத்தான் புதுமலை புகுந்தாள் விழாவாக நான் கருதுகிறேன் அரியா்கள் திருக்கூட்டமும் நம்முடைய சுவாமிகளும் அங்கே எழுந்தொன்றி என்னை ஆட்சி கொண்டார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஊத்துக்குழி கவி இந்த கைப்பஞ்ச நவிலத்தில் மிக அக்கறை எடுத்துக் கொண்டிருப்பது ஒன்றும் வினோதம் இல்லை ஏனென்றால் ஊத்துப்பூரி வெண்ணெய்க்கு புகழ் பெற்றது அவனியம் என்பதும் ஒரு வெண்ணை இல்லையா பாடிப்படுகிறோம் மலையை நின்றுறான் மாமனி தோக்கியார் என்று சொல்வார் அந்த குடும்பம் இதில் ஈடுபட்டு இந்த இதனுடைய புகழை உலகம் பரப்புவதற்கு தன்னை முற்படுத்தி கொண்டிருப்பதை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் இங்கே மனோகரன் சுவாமிகள் அதே நம்முடைய தஞ்சாவூர் சுவாமிகள் வமணியவர்கள் இது பேரை தொழிற்சு இருந்தால் நிறைய வரும் அவ்வளவு வேறு எடுத்துக் கொண்டிருக்கிற முயற்சியினாலே தான் நாங்கள் தான் அந்த தொக்கத்தில் இருக்கோம் தொக்கத்தில் எப்பவும் குறைச்ச பேர் எல்லா முழுக்க நாட்களாக நிரம்பி இருக்காது இல்லையா அது வேற எடுத்து போனால் தான் இருக்கும் இல்லையா அதனால என்றால் அவன் மாநிலராக பிறந்தோம்னா கிரீன்லாந்து மாநிலராக பிறந்த இந்த அங்கே நாம் ஒன்றாக நடக்க வேண்டியதாக நன்றி தோன்ற வேண்டும் அந்த அதை பார்க்க வேண்டும் நமக்கு எடுத்த விரும்பு கிடைத்துவிட்டதால் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு பில்லியன் பிறப்புகளுக்கு அப்புறம் அவன் ஏன் இறந்தான் பிறப்பதற்காக இறந்தான் இந்த பிறப்பு இறப்பு என்ற பட்டத்திலேயே சுட்டுக் கொண்டிடாமல் நாம் எங்கிருந்து வந்தோம் இறைவனிடம் இருந்து வந்தோம் இறைவனின் ஒரு திவளை ஒரு துணி திரும்பவும் இளைஞர்களிடம் போய் சேரவேன் அதுதான் உங்களுடைய குறிக்கோள் அவருடைய லட்சியம் மீண்டும் இந்த பொன்னா பெருமோக்கு ஆளாக கூடாது அதற்கு வழிவகுப்பதுதான் கைவல்லியன வணிகம் என்ற அற்புத சித்தாந்தம் நான் அந்த மண்ணின் மனிதன் அந்த சண்டத்திலே அவர் சுவாமிகள் குறிப்பிட்ட மாதிரி முற்றுவகல் நடைபெறும் வியாழக்கிழமை தோறும் பிறகு நான் ஒளிவாங்க முன்னாலே இருந்து நிற்பேன் என்ன தலைப்பு என்று சொல்வார்கள் பிறகு குறையாமல் எனக்கு என்பதை சொல்லுவார் பிறகு அவதாரம் மனதை மட்டுமே கண்டுவிடலாம் ஆனால் நான் எடுத்த பிறகு இருக்கிறதே எந்த துறையானது பல பிறகு நம்முடைய நடந்துகள் யாவையும் நாடு என்று நம்முடைய நாட்டில் தமிழ் பேச வாழ்வு கிடைத்திருக்கிறது குலதெய்வம் இஷ்டம் வகுத்திருக்கிறார்கள் தெய்வமாக அப்படி ஏதோ ஒரு தெய்வத்தை இருக்க பூச்சி நானும் தெரிஞ்ச படிக்க என்பது உறவுகளை துறப்பதா உலகத்தை உறவாக்கிக் கொள்வது என்பது பசு தெய்வ குடும்பம் நமக்கு தெரியாத பிரச்சனை இல்லை குளோபலைசேஷன் என்னமோ இன்னைக்கு பேசுறாங்க நம்ம எல்லாமே உலகம் தருவியதுதான் அதனால அந்த பிரச்சனையே நமக்கு கிடையாது நம்ம நீண்ட நாட்களுக்கு முன்னாலேயே அந்த அதை பார்க்கலாம் இப்போ கோவிலூர் மனாதிபதி அவர்கள் இந்த கைப்பற்ற நவநிலத்தை மிகச் சிறப்பாக வளர்த்து உலகமெங்கும் பரப்பி கொண்டிருக்கின்ற அவர்கள் சமீபத்தில் மேற்கு மாவட்டத்திலே ஒரு சதங்கத்தை துவட்டி வைத்து முதல் பேரில் பேசினார்கள் அப்பொழுது அங்கேயும் அங்கிருந்தே நம்முடைய திரு முருகு ஏழ்மலை அப்பொழுது திரு பெருமழிராமன் ஐயாவரிடம் இருந்தார்கள் மிக அற்புதமாக அப்போ அவர்கள் சொன்னுடைய மறப்பதோ தன் மக்கள் மேல் காதல் என்பால் பாரதி காதல் யாரா இருந்தாலும் தன்னுடைய மக்கள் அல்லது பேரைப் பிறந்த அதை மறக்க முடியுமா அவர்கள் முற்றும் துறந்த முனிவராக சொன்னார் அவை நான் குறிப்பிட்ட பொழுது இந்த வார்த்தகம் எனக்கு நினைவு வந்தேன் குடும்பத்தை துறைக்க வேண்டும் என்பதல்ல விட்டாலே போது ஆனந்தை விட விட ஆனந்தும் துன்பங்கள் துன்பத்துக்கு சொந்தம் நீதான் இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டா சரி திருப்தியாயிருந்து அகிலமில்லா கத்தி ஆயினும் கடல் நீதிமன்ற ஆணை சிறவே நினைப்பார் அரகேற்ற நித்தராக அம்பல் மிக வைத்த பேரும் நெஞ்சிக்கு ரதபாரதி அரைந்திடுவார் ஒரு நாள் அப்படி அந்த ஆசைகளை கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன் ஆசை அப்படிங்கிறோம் விருப்பங்கிறோம் எனக்கு ஐஸ்க்ரீம் சாப்பிட்றதுன்னு ரொம்ப ஆசை நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எங்கே அது ஐஸ்க்ரீமையும் போட்டுருந்தாலும் இருக்கிறதுக்குள்ளே எது யா காஸ்ட்ரீ கொடுப்போம் அப்படின்னா தப்பி தப்பி சாப்பிட்றதுன்ற ஒரு சந்தோஷம் ஏன் ஆனால் பாதிக்க பாடலை கேட்பதிலே விருப்பம் அந்த விருப்பம் அதனாலதான் விரும்பு என்ற விருப்பம் ஏற்படும் எம் எஸ் பாடினா எனக்கு அதை கேட்கறதுக்கு ரொம்ப விருப்பம்யா அப்படின்னு சொன்ன கேபி சித்திரம்பாடினா அதை பாட்டை கேட்கறதுக்கே எனக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னா அது நல்ல செய்தி கண்டி என்பது எப்பவும் நம்ம எடுத்து கொண்டு போகின்ற தந்தை எதிரியாவது உங்களை ஆசை எதிரியாவது உங்களை ஒரு விருப்பம் ஏற்படுது சிவப்பிரகாச சொல்லுகிறார் ஏங்க அந்த உலகத்துல இருக்கிறவனா புயிற்சிக்கு ஆசைப்படுறோம் இல்லையா நீ சொச்சா தான் சாரியை நடக்கிறது இல்லாமல் நான் போய் உத்தரப்படுற சார் உங்களுக்கு விருப்பம் இருந்தா தான் நீங்க செய்வீங்க உங்கள்கிட்ட காரிய தாக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும் அதான் அனுபவிக்கிறேன் போகிறோம் பாருங்க எத்தனை ரூபாய் பார்ப்போம் ஒரு மஞ்சோக்கையை எடுத்துட்டாங்க போவோம் வந்துட்டாங்க பிடிக்க முடியாதுன்னு காலங்காலத்த ஒரு மஞ்சள் கையை எடுத்துக்கிட்டு அவற்றவங்க ஐயாயிரம் ரூபாய் போட முடியும் புண்ணியம் இல்லையா கொண்டு சாப்பிடுங்க காப்பு சாப்பிடுங்களா தேனி சாப்பிடுங்க பாருங்க கேட்டுட்டு பாருங்க விவசாயம் அடிபாங்கிடுச்சு உங்களுக்கு தெரியாதது இல்லை இல்லையா அடிமையிலே ஒரு நோக்கு பத்து ரூபா கொடுக்க போயிடறாங்க அதுக்கு என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறாங்க அவ்வளவு விவசாய அடிவாங்கிறது உலகத்துக்கு தெரியும் நான் பத்து ரூபா கொடுக்குறப்ப தான் அந்த ஞாபகம் இல்லையா அப்படி படத்தை பார்த்துருவோம் இன்னொருத்தர் வேட்டா காலத்தாலும் மஞ்சள் பையன் தூக்கி கொடுத்துட்டியா அந்த ஆண் ஆகி அடியில் போ பணம் கொடுத்துருக்கேன் அவ் புரியும் அது எதுவும் தர மாட்டேன் இந்த அனுபவங்கள்லாம் எங்களுக்கு ஏற்கனவே நிறைய ஏற்பட்டிருக்கிறது இந்த கையில் இருக்க இருந்துக்கிட்டே இருக்கணும் தா என்று தன் வறுமை கூறுகும் இன் என்று ஈவதே இங்க அவன் கேட்கற பின்னாலே இன் அப்படின்னு தருவோம் அப்ப நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்து அது பகுத்து உண்டும்த்தவற்று தான் தலைவர் நமக்கே இருக்கிற மறைக்காம கரையோம் ஆக்கமும் அண்ண நீரா கே உடல் அது மாதிரி அந்த செல்வம் அப்படி உள்ளவங்களுக்கு தாயா தவிடும் அப்படி அப்படி யார ஐந்தாவது ஆண்டு பாளையத்தைச் சேர்ந்த ஐந்தாவது ஆண்டு நாங்கள் நடத்துறோம் தியாகராஜனுடைய ஆராதனை விழா நடைபெற்றது அது நாகர்த்தனைய மனதில புகுத்திருந்தால் ஏற்பட்ட ஒரு விழா பெங்களூருக்கு இருந்து வந்தால் எங்கேயோ அந்த வந்து அதற்கு ஒரு விழா எடுத்து தியாகராஜிருக்கு தியாகராஜ ஆராதனை பத்திரிகை எல்லாம் போடலாம் பஞ்சாங்கத்தில் போடலாம் நம்முடைய சிவகார்த்தி தலைக்கிற எல்லா காரணமே போடுறான் ஆனால் நம்முடைய வைகாட்சி விசாரத்தை ஒரு பேரும் போடுறோம்மா கேட்குறான் இருபது ஞாயிற்கு சித்தி அடைந்திருக்கிறார்கள் நனிதத்தில் உத்தி அடைந்திருக்கிறார்கள் ஊற்றமடைந்திருக்கிறார்கள் அவருடைய நாளில் இந்த நான் பல தரவை எழுதி சொல்ல சரி இந்த மாதிரி ஒரு மாநாட்டில் தீர்மானமாக போட்டவர்களுக்கு அனுப்ப வேண்டும் யா அது அதே மாதிரி பொங்காளர் இருக்கிறார் அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒரு சிக்கத்தை எண்ணுகிறார் அதுபோல் நமக்கு ஒரு அணி ஒரு ஆடை ஆடவர் இருக்கு நான் இங்கே பார்த்த சில பெண்மணிகள் முற்றோர்களுக்கு வந்தவங்க செந்தாமரை நிறத்தில் அல்லது பைமுட்டாய் நிறத்தில் அவர் சேலை அணிந்திருந்தார் அவர் அடைகள் பழமையை காட்டியும் அப்படி அந்த பொண்களில் தர்மம் வளரா அவர்களால் தான் தர்மம் வளர்ந்து அதனால ஆனந்தமாக கலந்து கொள்கிறார்கள் வேலை போய் இங்கும் இந்த மாதிரி ஆன்மீக கூட்டத்துக்கு நான் உள்ள இப்பொழுது கற்பெண்ணும் தின்மையும் காய் என்று சொல்லுவார் சொல்றப்ப ஒரு சின்ன சம்பவம் மாயூரத்தில் முந்திப்பாக இருந்தார் வேதநாயகம் பிள்ளையவர்கள் அவர்கள் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு வா இந்த ஊரில் ஒரு ஓவிய கண்காட்சி வந்துருக்கிறது அதை பார்க்கணும் அந்த அம்மா சொன்னாங்க நான் வரமாட்டேன் நீங்களும் அங்கே போகக்கூடாது என்று அதற்கே நித்தியப்புக்கே உட்பாட்டி போட்டு தலை உத்தரவு சரி நீ வரமாட்டீங்க என்ன போகக்கூடாது இல்லையே ஏங்க அதான் அந்த ஓவிய கண்காட்சியில் ஆடவர்களுடைய படங்கள்லாம் இருக்கும் அதை நான் பார்க்க மாட்டேன் அங்கே ஆரன் தோளுடைய படம் ஆலை ஓடு ஆடை இல்லாமல் பலகிதங்களே இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் விட்டு விட்டு பார்த்தால் எனக்கு மிக பொறாமை ஆக இருக்கும் ஆகவே நான் படமாக நீங்களும் போகக்கூடாது என்றார் ஓவியம் நினைத்துவர்களின் சித்திரத்தை தண்ணுறுவான் தேவையை நான் அடைக்கிற ஆண் சித்திரமே நான் பாறை மலையை கத்து குறைக்கிய நாடு கோரிக்கை வேற ஒண்ணோ நான் அதிலிருந்து என்னையா கைமாறு செய்வேன் திருவடி போச்சு போச்சு நம்ம ஒருவர் பார்க்கிறப்ப நமக்கே வணக்கம் எதுவும் சொல்லக்கூடாது திருவடி போற்றி போற்றி திருவடி போற்றி போற்றி திருவடி போற்றி போற்றி என்று வணங்க வேண்டும் நமக்கு என்று ஒரு சீருடை வேண்டும் என்று சொன்னேன் அதையும் பரிசீலிக்க வேண்டும் இப்படி எல்லா வகையிலே இந்த கைவல்லியை நம்முடைய எல்லா இடத்துல பரவப்படும் உலக நிகழ்ச்சியாக மாறப்போகிறது என்று வேதாந்தானந்த சுவாமிகள் சொன்னார்கள் அவர்கள் வாக்கினார்கள் சொன்னால் அது நான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அடுத்த கட்டத்துக்கு வருதுமா பேசணுமா கேட்போமா இல்லை மற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா நமக்கு அந்த பிறகு கிடைக்குமா என்றெல்லாம் நினைப்பேன் ஆனால் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஞானி அங்கேயே வந்தார் ஐயா நீங்கள் நூற்றி பதினாறு ஆண்டு வாழ்ந்தீங்க பத்து வருஷத்துக்கு ஏன் கொடுக்கீங்க நானும் ஒரு தாண்டவராய் சுவாமிகள் மதுரை நூற்றி இருபத்தாறு ஆண்டுகள் வாழ வேண்டும் வாக்கு படி மற்ற சோதிரங்களையும் தான் நான் நம்பவில்லை சோதிடம் தலை மிக பாரதி நான் பாரதி பித்தன் என்னுடைய வீட்டுக்கு பெயர் பார்வையிலையும் இடைக்கு பெயர் பாரதி தோட்டத்துக்கு பெயர் பாரதி தோட்டம் வீட்டில் ஒரு கண்டுக்குட்டிக்கும் பெயர் பாரதி எல்லாமே அப்படிகளுக்கு எப்படி திருநாவுக்கிறது அது மாதிரி அது பயத்த குறைக்க நம்ம கட்டணம் அது ரொம்ப முக்கியம் ஏன் சென்றாலும் கீழ்மக்களது ஆச்சாரம் அப்படின்னா கீழ்மக்களுடைய ஆச்சாரம் அச்சமும் அடிமை சிறுமையும் உச்சத்தை கிடையாது ஒரு தேர்வு இதற்கட்ட அந்த ஒரு கட்டையை அல்லது அது கொடுக்க மாத்திரம் நரிக்க உண்டு அது கொடுக்க மாத்திரம் நரிக்கிறானே அது சென்று போயிருக்கும் இவருக்கு கருவை காட்டுக்கிறார் அது அவர் என்ன சொல்றாரு சிறைய போற்றி அந்த போற்றி அத்வைதங்களை என்னுடைய மகளிர் பாதி என்பயர் அத்வை ராஜன் வந்துவிட்டார்கள் கொடுக்க நம்ம பால்ராஜி பால்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பால்ராஜ் என்ற பெயர் வைத்திருக்க கூடாது பிரியக் ராஜ் என்று வைத்திருக்கூட உடனே கூற என்னுடைய மந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சுற்று இப்ப பே போசு தாயகமா அதனால ஏதாவது தவறு செய்யணும் அப்போ அங்காரம் அங்காரம் போடுறதுதான் முழுமையா எந்த குறை அதை முயற்சி செய்து கல்வி வச்சுட்டு மிக விசேஷம் ஆய்ந்தாலும் அயலே தெய்வம் தேர்தல் தெய்வம் சிறுமன் தெய்வம் இது ஞான ஞான சில விழாவில் ஒரு சார் ராம வசிஷ்டம் உங்களுக்கு அகம் வந்து நாங்கள் தெரிஞ்சு சொன்னோம் நான் நலன் சொல்லிட்டேன் இந்த நலன் இந்த சதிலாம் அல்ல இது உங்களுக்கு பெரியவளவு கொடுத்து அப்படி இருக்கணும் அது வந்து முன்னணி நான் தான் அப்படி சதான் அப்படினு செஞ்சு போகாத அகக்காரன் வந்து ஒரு லேசாக சதவீதம் உள்ள பெருந்துக்கிட்டு எதிர்ப்பு பெரிய ஜ இந்த சுற்றார் தோசின என்ன அர்த்தம் கேட்டா இந்த குழந்தைகள் நம்ம பாடத்துக்காக இருக்கும் வெளிமுறை தான் அது அமைப்பு நமக்கு உள்ள நம்மளுடைய மனசை திசைங்க விட ஆன்மையை அந்த அகத்து புகல் அந்த புகழ் முறையில் எதிர்பார்த்த இந்திய நிறைய பேர் வசிதல் தைவான வசனமாக அதன் வசம் சுழாஜ் அதனால் இந்த தைவங்க அங்கே தான் வந்தது இன்றைக்கு இந்த பகல் கீத புருஷத்து பிரம்மசூத்ரம் என்ற இந்த மூன்று மூணு ஒன்றாக சுவாமி ராமராஜ சுவாமி நமக்கு தமிழை எழுதி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார் இப்போ முக்கியமையும் அதனால யானை திருவேந்திரமா அப்படி பாடல் பாடல் கூட அவரைய குணக்கத்துவ <laughs> இந்த சாது வர்மன் அப்படிங்கிற என்ன பிரமசியன் கரிசன் ராணகிருஷ்ணன் சந்தன் ஆக இந்த நான்கு முறையாக சொல்ல அகங்காரம் போகும் அதன் காரணம் குடங்களை காதல் அப்ப குடம் கிடந்து எப்போதும் நம்ம எப்படி நாம ஆத்மா இந்த சஜின நாட்டு சஜின அப்படிங்கிறது நல்லது ஆத்மாவான் குற்றவான சொல்றது நிச்சயமான சொல்லி நமக்கு நடந்திருக்கணும் தவிர இந்த லட்டு அது இந்த உலக ஆசை தான் நமக்கு ஒன்று பிரயோஜனம் ஆசை விட விட ஆனந்தமாகவே இல்லையா ஆசை கடற்பட ஆய்வம் துண்கங்கள் அதனால இதை நம்ம ஒழிக்கணும் அப்போதான் நம்ம நல்ல மனிதனாக உண்மையான நிலைமையாக இருக்க முடியும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய வைரத்தில் இருக்கும் என்ன ஆன்மா இந்த ஆன்மா வழியில் உள்ள வழியில் சொல்ல எங்கும் நிறைந்திருக்கிறது அந்த ஆத்மசக்தியின் ஆமா பரமாத்மா பரமாத்மா ஆமா ரெண்டும் அழக நமக்கு அப்போ அபிமான அடுத்தது அபிமானத்தில் பல பேர் சொல்ல சுத்த குத்துரா பல ஆளு ஒரு சுற்றுலா அப்போ எனக்கு சந்தோஷம் கோபம் சுற்று அப்ப அவர் சுற்றுலன்னு கொஞ்சம் வராதுன்னா எல்லாட்ட பொராட்சி போய் கேட்டுக்கிட்டு அப்போ அதிகமாக அது மேலே ஒரு அதிகமாக அதிகமாக பிள்ளைங்க அப்போ வார்த்தை அப்போ சுத்தாலே நமக்கு சுத்தமில்லை நம்ம நம்ம சுத்தராலேருக்கு இப்போ நம்மளுக்கு எண்ணம் இல்லைங்க நம்ம வேறு என்ன இருக்கீங்களோ நம்ம போய் சுகம் இல்லை அன்பான அடுத்த ஒரு சசிபா உபசாரணம் துப்பம் இல்லை நமக்கு துத்தம் இல்லை நம்ம பிள்ளை சசிகமாக சொல்ல முடியும் நம்ம தீவிர அப்படின்ற அன்ப அந்த அன்பான அப்போ இந்த அபிவானமே அது வேகாபிமான படித்து மனுஷியோ சில வேணமே மனுஷியோங்க மோச கொஞ்சம் மனுஷன் கொஞ்சம் என்ன அப்ப நம்ம சொன்னா ஒன்றே ஒன்றா வந்து என்ன போய் பல விஷயங்கள நாம சொல்லுங்க தாமே தெய்ந்தர தகிந்து நோம் அஹ்வா இதே தஜ்ஜே வர்மாஸ்ரன சதா தஹ்தா ததோம் தரஸ் கோதாரா தேகராசி தேய் நீவானி தசி இத கோர கோரஸ் ஹன சாமி சஜ்ஜாரா ஹோம் கை ஹ நான் நீர்ச்சியிருக்க ஒன்றும் எல்லாம் கண்டிப்பா நல்ல சிந்தனை எங்க அப்பா களத்தில் கேட்குறத்தில் அப்படிப்பட்ட அங்க வரணும் அமரர் ராசிدار ராசியே இது அது நீ அடையுது பாஸ் ராசி கூடவே انا நேர்straight சொல்றேன் என்னால இந்த பாலிசிஷன் என்ன ஒரு தடவை சொன்னா நீ நம்பாதீங்க நீ எதை இதுலயே நீ பார்க்குறீங்க நான் என்ன சொல்லறேன் நான் சொல்றேனே நீ மேல பார்த்து நம்முடைய அனுமதி வருஷம் அந்த ருசியில அவர்கள் நல்ல கிடைக்க தெரியாத அப்போ அவர்களுக்கு நெரிசி கொண்டு விடத்திற்காக அவர் நிமிஷத்தில் தகவல் செய்து காக்க வேண்டும் அதிருக்கிறார்கள் அவர் சொல்ல போலீஸ் இருக்கிற நாட்டுக்குரிய விட்டார்கள் வருஷத்துக்கு தமிழ்நாட்டிலே கிராம மக்கள் எழுத்து முழு அழகாக கையில் நம்ம தலைவர் ஆபோக்கணும் வேளாண் துறை வேதத்தினத்தில் ராஜி வாசி ராஜி வாரிசு தனது அவர் ஸ்டேஷன் வந்து யார் நீங்கள் அப்பாவும் சுற்ற வந்தனர் நீங்கள் அப்பாவும் எவ்வளோ காலப்படுத்தி அஞ்சு மாதிரி நடந்துட ஐயாவே நலந்துடா ஐயாவே என்ன ஆனால் என்ன ஆசை சாபிய இரண்டு தந்தைய நம்ம அமல மகாரா நம்ம நாட்டில் கவர்மெண்ட் ஆகியோ ஆஃப் இண்டிப்பென்ஸ் மொதல் கவர்னர் உண்டாத அவர் அதில் சந்திச்சி கண்டிப்பாக விசாரணை காரணமாக நிறைய கடவுள் ஐந்து தின அவர் சொன்ன சொல்றேன் சாப்பாடு எனக்கு ஒன்று அது கவனம் சொன்ன அவர் சொன்னாரு கவனம் மகாராஜா நான் இப்ப நேரம் வளர்ந்தேன் இந்த உண்மை யாரும் வத்துருக்கு எல்லாமே இல்லை அப்படின்னு சொன்னார் மாட்ட ஒரு நாளைக்கு நான் சொல்லுவேன் சாமி கேள்வி கட்ட பிறகு செஞ்சு பாருங்க அது போதும் நான் பேசுவோம் இல்லை இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதனால சொல்லுங்க தைக்க ரெண்டாவது அது செஞ்சு ஒரு காவலாக அப்படின்னு சொன்னேன் ரெண்டு சமை காதாக மதினா முக்கியத்தில் முதல்ல வச்சுட்டு அந்த கால்தான் இடத்துல கால கால்தான் கட்ட அவங்க கொடுத்து யாருங்க முடியாத முதல்ல என்ன சாமி கொடுத்தாங்க ஏன் அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம் நான் பிரச்சனை அப்படின்னு பார்த்து அப்போ கொடுத்துட்டாங்க கட்டணும் சப்பா என்ன பார்த்து எனக்குரிய நான் கண்டு சொல்ல அப்போ நைட்டர் அப்படி இப்படி கட்டு காசு வாங்கினா அந்த ட்ரைவன் தெரிஞ்சு போகிறான் வேளாண்மை சொல்லறதுக்கு ஜான்ஸ் கட்டாது அவன் நல்லவனாக இருக்கா உறவு நல்லவனாக இருக்கான் அவன் நல்லவனால அது அப்படின்னு சொல்லுவேன் இன்ட்ரெஸ்ட் மா மக்கள் யாரும் தொடர்ச்சு நல்லப்ப <laughs> கண்ண சொல்லை அவர் கடனதா கடைசி நல்ல பண்ண அவ்வளவு படிச்சிருச்சு அவர் என் படிச்சோட இருக்க முடியும் நம்ம சுழகத்தை சொல்லி பாடல்கள் கொண்டு பாட்டு நீ எல்லாம் அழைத்து சொல்ல முடிய என்னுடைய வாழ்வார் பார்த்தர் விளைய சுவாமி நிராசையும் நிராசையும் அப்படி அப்படிப்பட்ட அதோட பற்றி ராமநாதி சுவாமி எல்லாம் காணொரு என் அக்கா கந்தராம சொல்லி கேட்பார் எனக்கு அப்புறம காலி செஞ்சே இது நான் எதிர்ப்போம் அதை நடக்க மாட்டோம் இப்படிலாம் எனக்கு என்ன நல்ல ஒரு புரிஞ்சு செஞ்சு அதை பிரதாரத்தை அதனால் இப்போ புரம் செலுத்தினாலே சீதா முதல் என்ன இந்த சீரானிங்க சீரத்தில் சக்தி அதான் அப்படி அதுக்கு அறிவுண்டா கோப்பு நடவடிக்கை புண்ணிய அப்படின்னு சொல்றாங்க அறிந்து கொண்டு சந்தரித்தார் அப்போது அடுத்த தெரிவி சந்திர மகிழ்ச்சி என்ன சந்தரிப்பை நம்ம சொல்லு அந்த ஏரி கற்றுக்கிறது அந்த ஜன பிரித்தான் சாத <kung> ஒரு <government> தெரிய ஒரு நாள் மரம் தெரிய முடியாது பேசுவேன் எங்க வீட்டில் அப்படி சந்தேகம் சந்தேகம் ஆனால் இதுகிட்ட நாம தான் தெரியும் அவன் பண்ணி தான் அப்படிங்கிற குறிப்பமா இல்லாதா அப்போ நம்ம ஃப்ரெண்டு தெரியல நம்ம ஃப்ரெண்டு நமக்கு தெரியல அப்படிங்கிறது அவன் தெரியும் ஆனால் அவன் அதை நல்லா பார்த்துருக்கான் மனசாட்சி மனசாட்சி தெய்வம் அது சொல்லிவிடாது மனசாட்சி எங்கள் தான் தான் இருக்கு நமக்குதான் இருக்கு அது யாருக்கு தெரியும் அது வேலை அவங்க கேட்டுதான் தெரிஞ்சுக்காங்க அவங்களுக்கு செல்ல கேட்டுக்கா நான் கற்று பண்ணிட்டேன் மனுஷங்க இனிமேல் தான் செய்யலாம் அப்படின்னு சொன்ன செல்ல அதனால சுசாரம் மகாஜ்ராவி சுதியாக கோவுக்கு கூட அந்த வேதாந்தத்தை தெரிஞ்சிருக்க தனி தண்ணி நான் இந்த தாகம் சரிங்க யாராவது ஒருத்தர் அதுக்குதோ வந்து काम தரணும்னு இந்த புறம் தெரியுயா நம்ம ஜெட் சொன்னதுக்கு வந்து நேர்ல இருந்து انا தியோத்துக்கு தரடா தரடா தரடா தரடா இந்த showError சுத거든 பாக்கி ஆர நம்ம நல்லபாலும் ஒரே ஆயி அவன் உணர்ந்து இனிமேல் எத்தனை சொல்லி எப்படி தந்தானோ அவனுக்கு நீ வேண்டிய கவனம் அவன் இன்னும் நல்ல ஆத்ம்தான் என்னை அடையிறதுக்கு அவன் யோகியாக இருக்கு அப்படிங்கிறார் பேத இந்த மாதிரி இப்படியெல்லாம் நான் திருத்தி நீங்கள் வாழலாம் நான் மனசாட்சி கற்றுக்கிற பொழுதுக்கே எந்த ஒரு சிந்திய விஷயத்தையும் மனசாட்சியா திறக்கம் அந்த தொடக்க பேசாம <muchas> அச்சரியமா இருக்குன்னா நம்ம சொந்த சஞ்சாயல நடந்து அடைலே. மூரே தெப்பதான சைக்க. என்ன தேதேயா இருக்குடா. அது நம்ம முதல்லலாம். நீ பேசலன்னா பார்ட் சாட் பண்ணு. দাদা. அண்ணன் வந்து நம்ம ஒரு பேச்சுக்கு எதுமா நடந்துருக்கா. பெரிய சொந்தத்தை ஜெயிக்கலாம். என்ன பண்ணுறோம் காலையை ஆனால் உடற்படையே தெரியும் இந்த குழந்தை கட்ட அப்படி நம்ம வந்து வரைய அது பாசத்து நடத்த கண்டிப்பா அங்கே விஷயம் நம்ம பிள்ளையே தட்ட சொன்னா அவனை எப்படி டாக்டர் தருகிற ஒரு எண்ணங்கள் அனுப்பி மற்ற <laughs> பேசு <laughs>